அடுத்து அல்லாஹாலா சொல்லுகின்றான் வத்துல அலேஹிம் நபா நூல் நூஹ் அலிஹி இஸ்லாம் அவருடைய செய்தியை நபியை இவர்களுக்கு நீங்கள் ஓதி காட்டு ஓதி காட்டுவீராக நூஹ் அலிஸ்வலாத்துடைய செய்தியை ஓதி காட்டுவீராக நபு என்று சொன்னால் மிக பயங்கரமான ஒரு செய்தி நூஹ அலிஸ்வலாத்துடைய கோமங்கள் எப்படி இருந்தாங்க அவங்களுக்கு என்ன நிலை ஏற்பட்டது அந்த பயங்கரமான ஒரு செய்தி பயம் கலந்த பயங்கரமான நிலைகள் கலந்த ஒரு செய்தி அந்த செய்தியை சொல்லி காட்டு என்று அல்லாஹத்தலா குறிப்பிடுகின்றான் வத்துல அலேஹிம் அவர்களுக்கு ஓதி காட்டுங்கள் என்பதாக மக்காவாசிகள். இந்த மாதிரி உள்ள செய்திகளை ந முன்னோர்களுடைய செய்திகளை கேட்டாவது திருந்துறார்களா திருந்துகின்றார்களா என்று பார்க்கலாம் அவர்கள் திருந்தக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கின்றதா என்றும் அல்லாஹத்தாலா அதை சொல்லுங்கள் அதே போல முன்ன முன்னால் உள்ள நபிமார்களுடைய செய்திகளை கதைகளை அல்லாஹத்தாலா சொல்லி காட்டுவது ரசூல்லாய் சல்லா அலேவ் சொல்லம் அவர்களுக்கு ஆறுதலாகவும் இருக்குது எனக்கு மட்டும் நான் மட்டும் இங்கே சிரமப்படலை இந்த மக்களிடத்தில் இது மாதிரி முன்னால் உள்ள நபிமார்கள் எல்லாம் சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள் அவர்களையும் வெறுத்தார்கள் அவர்களையும் ஒதுக்கினார்கள் அவர்கள் சொல்லுவதையும் கேட்காமல் மக்கள் இருந்தார்கள் கேட்டவர்களையும் குறைவாக இருந்தார்கள் என்றெல்லாம் விளங்கும் பொழுது ரசூல்லா சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் ஏற்படும் அதுக்காகவும் அல்லா தலா சொல்லி காட்டுகின்றார் வத்துலா அலிஹ் நப அ இது காலி கௌமிஹி அவர் தன்னுடைய கவுமுக்கு சொல்லிய நேரத்தை நினைவு கூர்ந்து வாருங்கள் அந்த எப்படி சொன்னார் என்பதை நினைவு கூர்ந்து யா கோமி என்னுடைய கூட்டத்தினரே நூஹத் இலாம் தங்களுடைய கூட்டத்தாரை பார்த்து சொன்னார்கள் என்று சொல்லுகின்றனர் முன்னால் வந்து பல ஆயத்துக்கள் பல சம்பவங்கள் பற்றி யாக்கோமி இங்கான கபுரா அழைக்கும் மகாமி வத்தது உங்களுக்கு தங்கி இருப்பது உங்களுக்கு மத்தியிலே நான் தங்கி இருப்பதும் வத்ததுக்கீறி நான் உங்களை பற்றி நினைவு கூறி கொண்டிருப்பதும் அல்லது நான் உங்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருப்பதும் நான் உங்களுக்கு மத்தியிலே தங்கி இருந்து உங்களுக்கு உபதேசம் செய்து கொண்டு இருப்பது உங்களுக்கு பாரமாக இருந்தால் உங்களுக்கு பாரமாக இருந்தால் நான் இருக்கிறதும் பாரம் நான் உபதேசம் செய்கிறதும் ரொம்ப பாரம் ஏன்னா அப்படி நினைக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க இல்லையா பொதுவாகவே குரான் ஹதீஸ் தீனுடைய விஷயங்கள் அல்லாஹூருடைய சொற்கள் ஆகியவற்றை சொல்லும் பொழுது ஈமான் வலிமை இல்லாதவர்களுக்கெல்லாம் அது ரொம்ப பாரமாக இருக்கும் கஷ்டமாக தெரியும் அது கஷ்டமாக இல்லை அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க இப்போது எவ்வளோ பேர் இருப்பாங்க இந்த இடமே கொள்ளாது அவ்வளோ பேர் உட்காந்துருப்பாங்க அப்போ யார் யாருக்கு அது கேட்கறதுக்கு அதாவது பாரமாக இருக்கிறது அவங்களுக்கெல்லாம் கேட்பதற்கு மனசே வர்றதில் பிரியமே இருக்கிறது இல்லை அதனால் உட்காந்துருக்கிறதும் இல்லாது நிறையா பேரை பார்க்க அதே மாதிரி நான் உங்களுக்கு மத்தியிலே இருப்பதும் நான் உங்களுக்கு உபதேசம் செய்வதும் உங்களுக்கு பாரமாக இருந்தால் என் கார கபுர அலைக்கும் பாரமாக இருந்தால் ததுக்கீறி ஆயாத்தில்லா அது சேர்த்துக்கங்க ததுக்கீறிலா அல்லாஹுடைய ஆயத்துக்களை அல்லாவுடைய அத்தாட்சிகளை அல்லாஹுடைய ஆதாரங்களை நான் உங்களுக்கு உபதேசிப்பதும் நான் தங்கி இருப்பதும் அல்லாஹுடைய ஆயத்துக்களை உங்களுக்கு உபதேசிப்பதும் பாரமாக இருந்தால் நீங்கள் என்ன என்ன வேணாலும் செஞ்சீங்க அப்படின்னு அர்த்தம் அதோடு நிற்கிது கருத்தரென்னு கேட்டால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க என் விஷயத்தில் என்ன நினைக்கிறீங்களோ அதை செஞ்சுடுங்க என்ன நினச்சாங்க நீண்ட நாள் உபதேசம் செய்த பின்னாலே நூலேஸ்லாம் தொள்ளாயிரத்து ஐம்பது ஆண்டுகள் உபதேசம் செஞ்சாங்க செஞ்ச பின்னால் கடைசியில் அதை சொல்கிறாங்க அப்போ கடைசியாக அந்த தொள்ளாயிரத்து ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னால் அந்த மக்கள் நினச்சாங்க இவர் ஆளை காலி பண்ணிடணும் கொலை செஞ்சிடணும் அப்படின்னு நினச்சாங்க இப்படியே விட்டுட்டா அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பார் இன்னும் ஆயிரம் வருஷத்துக்கு அதனால உடனே ரசூல்லாய் சல்லா அலுவலாம் அவர்களுக்கும் அப்படித்தானே செஞ்சாங்க பதிமூணு வருஷம் பார்த்தாங்க பதிமூணு வருஷம் முடிஞ்ச உடனே பதிமூணாவது வருஷத்துடைய கடைசியில் என்ன பண்ணாங்க மீட்டிங் போட்டு இன்றைக்கி எப்படியாவது நாளை காலைக்குள்ளே இவரை கொலை பண்ணிடணும் நவது பிள்ளை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க அல்லாஹலை கூப்பிட்டுக்கிட்டான் மதிய போங்கன்னு சொன்னால் போயிட்டாங்க பிறகு வெற்றியாச்சு அப்படிங்கிற சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும் அதுபோல் அல்லாஹுடைய ஆயத்தை நான் உங்களுக்கு சொல்லுவதும் நான் உங்களுக்கு மத்தியிலே தங்கி இருப்பதும் உங்களுக்கு பாரமாக இருந்தால் நீங்கள் நினைக்கிறத செஞ்சுங்க ஆனால் நான் என்ன செய்வேன் தெரியுமா அது அல்லாஹ் தவக்கழுத்தும் அல்லாஹ் தான் தவக்கொள்வேன் அல்லாஹின் மீதே நம்பிக்கை வைத்திருப்பேன் இது ஒவ்வொரு உபதேசம் செய்யக்கூடியவருக்கும் உரிய ஒரு உபதேசமாக அல்லாஹால் சொல்லி காட்டுகின்றான் உபதேசம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் குரான் ஹதீஸு நல்லவற்றை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் யார் அதற்கு எதிராக சொல்லுகின்றார்களோ அவர்கள் யார் சொல்லுகின்றாரோ அவருக்கு எதிராக சில வேலைகளை செய்து கொண்டே இருப்பார்கள் புறாமை போடுவார்கள் தீமைகளை செய்வார்கள் ஏதாவது சில இடையூறுகளை செய்வார்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நிறைய வழக்கத்தில் நம்ம நாட்டில் நிறைய பார்க்கலாம் அந்த மாதிரி அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம செய்கிறது எனக்கு எதிராக அவர்கள் யார் உபதேசம் செய்யணும் அவருக்கு எதிராக இவர் செய்கின்றார் எதிர்ப்பு காட்டுகின்றார் எனக்கு இடையூறு செய்கின்றார் எனக்கு அந்த மாதிரி செய்கிறார் இந்த மாதிரி செய்கிறார் பொறாமை கொள்ளுகின்றார் என்னை தடுக்கின்றார் எனக்கு பலவிதமான இடையூறுகளை செய்கின்றார் என்பதற்காக வேண்டி போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது நம்ம செய்ய வேண்டிய வேலை செய்ய வேண்டியது சொல்ல வேண்டியது அவ்வளோதான் சொல்லிக்கிட்டே இருக்கணும் கடைசியில் என்ன செய்யணும் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கணும் இப்போ அலல்லாய் இப்போ அல்லாஹ் மீது நான் நம்பிக்கை வைக்கின்றேன் என்பதாக சொல்லுகின்றார் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட்டால் நிச்சயமாக அல்லாஹாலா அதன் மூலமாக வெற்றியை தருவான் ஆரம்பத்தில் கொஞ்சம் காலம் அது இருக்கும் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும் சிரமங்களை சந்திக்க கஷ்டங்களை சந்திக்க சூழ்நிலை ஏற்படும் இருந்தாலும் அல்லாஹாலா அதற்கு உதவி செய்வான் கடைசி நேரத்தில் அது வெற்றியாக முடியும் என்பதையும் அல்லாஹாலா குறிப்பிடுகின்றார் நூகலேசலாத்த கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் முயற்சித்தார்கள் அந்த நேரத்தில் தான் இதை சொல்கிறாங்க விரகம் சொன்னார்கள் அஜ்மிரோ அம்ரக்கும் ஒஷ்வரக்கா ஆக்கும் நீங்கள் எங்களை என்னை கொலை செய்ய வேண்டும் எனக்கு இடையூறு தர வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் உங்களுடைய காரியத்தை நீங்கள் ஒன்றாக சேர்ந்து நிறைவேற்றுங்கள் உங்களுடைய காரியத்தை நீங்கள் ஒன்றாக சேர்ந்து நிறைவேற்று ஒரக்கா உங்களுடைய கூட்டாளிகளுடனே சேர்ந்து உங்களுடைய கூட்டாளிகளுடன் உங்களுடைய தெய்வங்கள்னு தட நீங்கள் உங்கள் தெய்வங்களை வணங்குறீங்களா அந்த தெய்வங்களையும் உங்களுக்கு உதவியாளர்களாக சேர்த்துங்க நீங்களும் சேர்ந்துங்க எல்லாரும் சேர்ந்து என்னுடைய விஷயத்தில் நினைக்கின்றார்கள் எல்லாரும் போ சும்மலாயக்கும் அமுருக்கும் அலைக்கும் உம்மா உங்களை அதாவது நீங்க செய்யக்கூடிய அந்த ஆலோசனை என் விஷயத்தில் என்ன செய்யறன்னு ஒரு ஆலோசனை பண்ணுவீங்க அந்த ஆலோசனை ரகசியமாலாம் நீங்க செய்ய வேணாம் செய்யுங்க எனக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்லை நான் எங்கேயும் போக மாட்டேது இங்கே தான் இருப்பேன் நீங்க என்ன செய்யறீங்களோ அதுக்கெல்லாம் உடன்படுவேன் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா என்னுடைய வேலை இங்கே இருக்கத்தான் அல்லாத்தலா சொல்லியிருக்கிறான் போக சொல்லி சொல்லலை சில நபிமா இருக்கு அல்லாத்தலா உத்தரவு தான் போயிருங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க எங்கே இப்ராஹிம் நபி நுகர் அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாத்தலா அப்படி சொல்லலை இன்னும் சொல்லலை பின்னால் சொல்லுவாங்க அதை கப்பல் செய்யுங்க அதுக்கு பின்னால் அதில் போங்க அப்படின்னு சொன்னால் அந்த முன்னாள் சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது இதுலேயும் அல்லாஹலா சொல்லுவோம் அடுத்த வேறு சூறாக்கள்லாம் அல்லா தலா அதை சொல்லி காட்டுக்கணும் சும்மா லாயக்குன் அமுருக்கும் அழைக்கும் ஓம்மத்தன் பிறகு உங்களுடைய காரியம் உங்களின் மீது மறைக்கப்பட்டதாகவும் இருக்க வேண்டாம் லாயக்குன் அமுருக்கும் மறைக்கப்பட்டதாகவும் இருக்க சுமக்கதோ இலைய நீங்கள் எதை முடிவு பண்ணுகின்றீர்களோ அதை பிறகு நீங்கள் நிறைவேற்றுங்கள் என் விஷயத்திலே என் பக்கம் நிறைவேற்றி விடுங்க ஒலா தூங்கிறோன் தாமதம் கொடுக்க வேண்டாம் எல்லாம் முடிவு பண்ணி மொஷரா பண்ணி முடிவு பண்ணி என்ன என்ன செய்யணும்னு முடிவு பண்றீங்களோ முடிவு பண்ண பின்னால உங்களுக்கு ஒரு வாரம் டைம் தர்றேன் இருபத்தி மணி நேரம் டைம் தர்றேன் ஒரு பன்னிரெண்டு நேரம் தவணை தருகின்றேன் அதுக்குள்ள திருந்திக்க இல்லாட்டி ஆலக்காளி பண் அப்படின்லாம் சொல்ல வேணாம் எத நினை மு மஷரா பண்ணி முடிக்கிறீங்களோ உடனே நிறைவேற்றுவேன் லா தூம்லோ நீங்கள் தாமதம் எனக்கு தாமதம் தர வேண்டாம் தவணை கொடுக்க வேண்டாம் என்றும் சொன்னார்கள் ஃபைன் தவல்லை தும் ஃபமாசால்துக்கும் மின்னஜ் சரி நீங்கள் புறக்கணித்தால் இப்போ நான் சொல்கிற சில விஷயங்களை நீங்கள் புறக்கணித்தால் நான் சொல்ல சொல்லக்கூடிய உபதேசங்களை எல்லாவுடைய கட்டுளைகளை நீங்கள் புறக்கணித்தால் ஃபமாசால்துக்கும் மின்னஜ் நான் சொல்றதுக்காக உங்கள்கிட்ட ஏதாச்சும் காசு கேட்குறேன்னா கூலி கேட்கறேண்ணா எதையும் கேட்கறதில்ல நான் என் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு சொல்லப்பட்ட வேலையை செய்கிறேன் உங்கள்கிட்ட கூலிங்கெலி காசு கேசு ஒன்றும் கேட்கல எந்த விதமான உதவியும் உங்கள்கிட்ட கேட்கல காசும் கேட்கல உபதேசம் செய்யறதுக்கு காசு கேட்டாவது நீங்கள் காசு கேட்குறீங்க அதனால் உபதேசம் உபதேசம் தேவையில்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள் அதையும் கேட்கறதில்லண்ணா அதை அல்லாஹலா சொல்ல சொல்லுங்கள் ஃபைன் தவல் அழைத்தும் நீங்கள் புறக்கணித்தால் நான் எதை கொண்டு வந்தேனோ அதை அல்லா எதை எனக்கு சொல்லிக் கொடுத்தானோ அதை உங்களிடத்தில் சொல்லுவதற்கு சொல்லுவதே சொல்லுகிற விஷயத்திலே நீங்கள் புறக்கணித்தால் துக்கும் உங்களிடத்தில் எந்த கூலியையும் நான் கேட்கல என் அஜிரே இல்லா அலா என்னுடைய கூலி அல்லாவிடத்தில் தவிர வேறு யாரிடத்திலும் கிடையாது எனக்குள்ள கூலி அல்லாஹ் கொடுப்பான் அல்லாஹுவின் மீதே தவிர வேறு யார் கிடையாது ஓ உமிர்து அந் அகூனமினல் முஸ்லிமின் நான் அல்லாஹுக்கு முற்றிலும் வழிபட்டவனாக இருக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கின்றேன் ஓ உமிர்த்து நான் கட்டளையிடப்பட்டிருக்கின்றேன் கட்டளையிடப்பட்டுள்ளேன் அன் அக்கூணம் என்னது முஸ்லிமின் முஸ்லீம்களில் ஒருவனாக நான் ஆகி இருக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கின்றது அதனால் அல்லாஹுவை ஒருவன் என்பதாக அவனுடைய தவ இதை நான் அவனுக்கு கட்டுப்பட்டவனாக அடிபணந்த அவனுக்கு சரணடைந்தவனாக வாழ வேண்டும் என்று கற்றளையிடப்பட்டிருக்க அதை நான் செய்வேன் எல்லாம் சொன்னாங்க இவ்வளோ விஷயங்களை சொன்னாங்க மூலிஸ்லாம் சொன்ன பின்னாலும் கூட பகதபூஹூ அவரை அவர்கள் பொய்யாக்கினார்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அங்கே ஒத்துக்கொள்ள முடியாது என்று அவரை பொய்யாக்கினார்கள் நீங்க சொன்னதெல்லாம் பொய் அப்படின்னு சொன்னாங்க அவரையும் அவருடன் இருந்தவர்களையும் கப்பலிலே வைத்து நாம் காப்பாற்றினோம் நோகர் இஸ்லாமா என்னால விரிவா சொன்னோம் கப்பல் செய்ய சொல்லி சொன்னா முன்னால சம்பந்தம் சொல்லப்பட்டிருக்கு எப்படி கப்பல் செஞ்சாங்க எவ்வளவு பெருசு இருந்துச்சு யார் யார் அதில் ஏற்றி கொண்டு போனாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வேறு வேறு இடங்களில் சொல்லப்பட்டுருக்கு இந்த இடத்துல சுருக்கமாக அல்லாத்தாலா சொல்கிறேன் இப்போ ரஜய் நாகு அவம் அவரையும் அவருடன் இருந்தவர்களையும் ஃபுல் ஃபில் ஃபுல்க்கு கப்பலிலே வைத்து நாம் காப்பாற்றினோம் என்று குறிப்பிடுகின்றான்னு கதவுத்தினார் நூஹலை இஸ்லாம் அவர்களை கப்பல் செய்ய சொன்னால் கப்பலில் எல்லாத்தையும் ஏற்றுனாங்க ஈமான் கொண்டவர்கள் அதே மிருகங்கள் பறவைகள் இவற்றையெல்லாம் அல்லாஹால ஜோடி ஜோடியாக ஏற்ற சொன்னால் ஏத்துனாங்க பிறகு அந்த கப்பல் தண்ணீர் அல்லாஹெல்லா வானத்திலிருந்து பொழிய வச்சால் கீழே பூமியிலிருந்து தண்ணீர் பொங்கி வந்துச்சு கப்பல் கப்பல் செஞ்சது தரையில் தான் செஞ்சாங்க கப்பல் வந்து கடலில் வச்சு செய்யலை தண்ணியில் செய்யலை வெறும் தரையில் தான் செஞ்சு வச்சுருந்தாங்க தரையில் தான் செய்ய சொன்னால் அல்லாத்தெல்லாம் செஞ்சாங்க பிறகு அந்த ஈமான் கொண்ட மனிதர்கள் எண்பத்தி ரெண்டு பேர் மூவாலி இஸ்லாத்தை சேர்த்து எண்பத்தி ரெண்டு பேர் தான் இருந்தாங்க நுவாலிஸ்லாம் இல்லாமல் எண்பத்தி ரெண்டு பேர் எண்பது பேர் என்று சொல்லப்பட்டிருக்குது அந்த எண்பத்தி ரெண்டு பேரை ஏற்றிக்கிட்டாங்க ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும் பிறகு பறவைகள் மிருகங்கள் மற்ற எல்லாம் ஜோடி ஜோடியாக அதை ஏற்றுச்சோன்னா அல்லாஹாலா அந்த கப்பலை ஏற்றி ஏற்றி கொண்டார்கள் வரலாறு முன்னாலே சொல்லப்பட்டிருக்குது ஏற்றி கொண்ட பின்னாலும் அல்லாஹாலா வானத்திலிருந்து மழையை பெய்ய வைத்தான் பூமியிலிருந்து தண்ணீரை கொப்பளிக்க வைத்தான் எல்லாம் வந்துச்சு அந்த வெள்ளம் வந்தது எல்லாம் எங்கே பார்த்தாலும் வெள்ளம் பூராமே வெள்ளம் எவ்வளோ வெள்ளம் கடல் எப்படி இருக்கோ அது மாதிரி பூரா தரையும் பூரா தரையில உலகம் பூராவும் அங்கே மட்டுமல்ல அவங்க இருந்தாங்க அதாவது எராக் பகுதியில் சுனூஹாலி இஸ்லாமே இருந்தார்கள் ஈராக்கில் இப்போ இலா ஈராக்கில் ஒரு பகுதி இருக்குது ஒரு இடம் இருக்குது மூகலைசலாம் அந்த இடத்துல தான் கப்பல் செஞ்சார்கள் அந்த இடத்துல தான் அங்கிருந்து தான் தண்ணீர் பொங்கி வந்தது அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துல ஒரு அடையாளத்தை வச்சு இப்போ ஈராக்ல ஒரு பகுதி இருக்குது ஒரு இட ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல அடையாளத்துக்கு ஆட்டி வச்சிருக்கிறாங்க சரி அந்த அந்த இடத்துல கப்பல் கட்டினாங்க தண்ணி வந்துச்சு கப்ப தண்ணி வந்தப்பினால் கப்பல் மிதஞ்சிச்சு மக்கள்லாம் என்ன பண்ணாங்க இந்த மக்கள் அந்த ஊர் மக்கள்லாம் நூகலைசலாத்த நம்பாதவர்கள் எல்லாம் பக்கத்தில் இருந்து உயரமான இடத்துல போய் ஆறுனாங்க அது வரைக்கும் தண்ணி வந்துச்சு அப்புறம் உயரமான இடத்துக்கு போனாங்க அது வரைக்கும் தண்ணி வந்துச்சு அப்புறம் உயரமான தண்ணி வந்துச்சு எவ்வளோ தூரமானாலும் தண்ணி வந்துகிட்டே இருக்குது கடைசியாக அவருடைய மகன் மூஹ அலைஸ்லாத்துடைய மகன் ஒருவன் அவன் காபீராக இருந்தான் அவன் என்ன பண்ணா தாப்பனாருடைய சொல்ல கேட்குறது இல்லை காஃபீர் எதிரிகளோடு இருந்தான் அவன் போய் கடைசியில் ஒரு மலையில் ஏறுன அவன் கப்பல் மிதந்து போகக்கூடிய நேரத்தில் மகனுக்கு பக்கத்தில் போகுது அந்த கப்பல் அப்படியே போயிட்டு இருக்குது அவன் ஒரு மலையில் உச்சியில் உட்காந்துருக்கான் மலை மேலே உட்காந்துருக்கான் யாபுரை ஏற்கம் ஆனால் என்னுடைய அருமை மகனை நீ வந்து என் ஏறிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லை இல்லை என்னை காப்பாற்றக்கூடிய மலை இருக்கு நான் மலை மேலே ஏறிக்கும் இதை விட உயரமாக வந்தாலும் சரி மேலே போய் ஏறிடுவேன் அப்படின்னு சொன்னோம் ஒரு பெரிய அலையை எல்லாத்தெல்லாம் அனுப்புனா அந்த அலை அடிச்சிச்சு அந்த உச்சிக்கு போய் அவனையும் தூக்கிட்டு வந்துடுச்சு அப்போ நோகலைஸ்லாம் கேட்டாங்க யா ல்லாம் என்னுடைய மகன் என்னுடைய குடும்பத்தாரை காப்பாற்றுவதாக சொன்ன உன்னையும் உன்னுடைய குடும்பத்தாரையும் காப்பாற்றுவேன் அப்படின்னு நீ வாக்களித்தாயே என்னுடைய மகன் இன் அபினி இன் அபிணி மின்னக மின் அகலி என்னுடைய மகன் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் தானே அவனை அவன் அழிக்கப்பட்டு விட்டானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க என்னுடைய குடும்பத்தை குடும்பத்தை சேர்ந்தவன் தான் அழிக்கப்பட்டு விட்டான்னு கேட்டான் அல்லாஹாலா சொன்னால் அவனுடைய அவன் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல பெயின் அமருன் வயிறு சாலி அவனுடைய செயல் நல்லதாக இல்லை அதனால் இப்போ ஒரு குடும்பத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய மகன் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் சொல்கிறதா இருந்தால் அவன் முஸ்லீமாக இருக்கணும் இ மோமீனாக இருக்கணும் காபீராக இருந்தான்னு சொன்னால் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல அப்படின்னு அர்த்தம் ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு மனிதர் ஒரு அஞ்சு பேர் ஒரு குடும்பம் இருக்குதுன்னு வச்சிங்க அஞ்சு பேர் உள்ள குடும்பத்தில் ஒரு ஆள் முஸ்லீம் ஆகிடுறார் இஸ்லாத்துக்கு வந்துடுறார் இப்போ முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் இவர் என்னுடைய குடும்பத்தினர் அப்படின்னு அவங்கள சொல்லக்கூடாது அந்த நாலு பேர் தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் தாய் தந்தைன்னு வேணால் சொல்லலாம் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவராக ஆக முடியாது குடும்பத்தை சார்ந்தவராக ஆக முடியாது இன்னொரு கருத்து என்னன்னு இவர் அவருக்கு எந்த விதமான உறவு முறையும் ஆக முடியாது தந்தை அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர என்ன இந்த உறவு உள்ள ஒரு நிஸ்மத்து அதனுடைய தொடர்பு என்பது வராது அதனால தான் ஒரு முஸ்லீம் அவர் இறந்துவிட்டால் அவருடைய சொத்துக்கு அவருடைய வாரிசுகள் காஃபிராக இருந்தால் வாரிசாக மாட்டார்கள் முஸ்லீமுடைய சொத்துக்கு காஃபீர் வாரிசு இல்லை காஃபியுடைய சொத்துக்கு முஸ்லீம் வாரிசு இல்லை இப்போ சொன்ன உதாரணத்தில் பாருங்கள் ஒரே ஒருத்தர் மகன் வந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டார் தாய் தாப்பம்லாம் காஃபீராக இருக்கிறாங்க நம்ம இறந்து போயிட்டார் பெரிய சொத்து இருக்கு ஏராளமான கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கின்றன இப்போ அந்த சொத்துக்கள்லேருந்து பாகம் இந்த முஸ்லீமான இஸ்லாத்தில் வந்து அந்த மகனுக்கு கிடைக்குமா கிடைக்காது கிடைக்காது கிடைக்கிறதுக்காண்டி இவர் அங்கே போனார்னா அதே மாதிரி ஆயிடுவார் அப்புறம் திரும்ப இஸ்லாம்கிற எது கிடைக்காது அவருக்கு சரி இஸ்லாம் வேணும் அப்படின்னு சொன்னால் அங்கே போகக்கூடாது தொடர்பு ஏற்படாது அதே மாதிரி பாருங்க அவர் இஸ்லாத்துக்கு வந்த பின்னால அவர் இறந்துட்டார் அவர் இருக்கக்கூடிய இடம் அடக்கப்படக்கூடிய இடம் கபருஸ்தான் என்பது அவருக்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றன முறைகளுக்கு அந்த முறைப்படிக்கு ஜனராஜா குளிப்பாட்டப்பட்டு தொடர வைக்கப்பட்டு அடக்கப்பட வேண்டும் அதுக்கு சில நிபந்தனைகள் சட்டங்கள் அந்த முறைப்படி அந்த சட்டங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு ஜாரியாகாது சரி இப்படி அதனால் அல்லாஹாலா அந்த நூஹ் அலிஸ்லாத்துடைய மகனுக்கே அல்லா தான் உன்னுடைய மகன் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல அப்படின்னு சொன்ன பிறக இப்ராஹிம் அலையலாம் நூஹ் அலையாமர்கள் அல்லாஹாலத்தில் மன்னிப்பு தினை யாரெல்லாம் நான் அறிவில்லாமல் கேட்டதை நீ மன்னித்து விடு எனக்கு தெரியாமல் எனக்கு விளக்கம் இல்லாமல் நான் கேட்டுட்டேன் அதனால் நீ மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லி துவாக அல்லாஹாலத்தில் மன்னிப்பு கேட்டார்கள் என்பதாகவும் அல்லாஹாலா குறானிலே சொல்லி காட்டுகிறான் சரிங்க இப்படி அந்த கப்பலில் ஏற்றி கொண்டு போய் பிறகு அந்த தண்ணீர்லாம் வடிஞ்சிச்சு அந்த கப்பலை அல்லாஹத்தில் ஒரு இடத்துல ஒதுக்கி வைத்தான் பிறகு அதன் பிறகு அந்த மக்கள் எல்லாம் ஊருக்கு வந்தாங்க தண்ணியில வடிஞ்சு ஊரோட பழைய நிலையாச்சு எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது அதுக்கு பின்னால் இந்த மக்கள் எல்லாம் யார் யார் இந்த உல ஊரில் வாழ்ந்து கொண்டு இருந்தார்களோ அவருடைய பீடு கீடு ஏதாச்சும் பாக்கி இருக்கும் அழிஞ்சது போக மீதி ஏதாச்சும் கொஞ்சம் இருக்கும் அதுகளையெல்லாம் அந்த பொருள்களையெல்லாம் இந்த இருந்தவர்கள் எண்பத்தி ரெண்டு பேர் தான் பாருங்கள் இவங்க எடுத்துக்கொண்டாங்க சில அந்த பொருள்களை இவர்களுக்கு அது கட்டடங்கள் வீடுகள் அல்லது வேறு ஏதேனும் சாதனங்கள் இருக்கலாம் அதை போராத்தையும் இவங்க எடுத்துக்கிட்டாங்க சரி அவர்களுடைய இடத்துல இவர்களை அல்லாஹத்தில் ஆக்கிவிட்டான் அவர்கள் பெரிய பொம்பர்களாக அதிகாரிகளாக பெரும் ஆணவம் வசதி உள்ளவர்களாக இருந்தால் பாருங்கள் அந்த மாதிரி நிலையில் இந்த எண்பத்தி ரெண்டு பேரையும் அல்லாஹத்தில் ஆக்கி வச்சிடும் அதே அல்லாத்தெல்லாம் சொல்லுவோம் அவர்களை மனிதர்களை நாம் ஆக்கினோம் ஆக்கிவிட்டோம் நம்முடைய ஆயத்துக்களை பொய்யாக்கியவர்களை நாம் மூழ்கடித்தோம் நீரிலே மூழ்கடித்து விட்டோம் என்று அல்லாஹத்தலா குறிப்பிடுகின்றார் அவர்களை நாம் பிரதிநிதிகளாக ஆக்கிவிட்டோம் இந்த இடத்துல சொல்றது அதாவது முன்னோர்கள் எப்படி அந்த நபிமாருடைய சொல்லை கேட்காமல் அழிவுக்குரியவர்களாக ஆக்கப்பட்டார்களோ அதே நிலையில இவர்களையும் ஆக்கிவிட்டோம் என்றுதான் இந்த இடத்துல பொருள் சில இடங்களில் சில நபிமார்களுடைய விஷயத்தில் அந்த நபிமார்களை சார்ந்தவர்கள் பொய்யாக்கியதன் காரணமாக அவர்களை அழிச்சுடுவான் அல்லாஹால அழித்த பின்னால யார் பாக்கியாக இருந்தார்களோ மூமீன்கள் அந்த நபிமார்களோ நபிமார்களுடைய அந்த மூமீனானவர்கள் அவர்களை அந்த ஊருக்கு அல்லாத்தாலா கொண்டு வந்து அவர்கள் அழிக்கப்பட்ட பின்னால் இருந்த மீதி சொத்துக்கள் வீடு சுகம் இவற்றுக்கெல்லாம் அவர்களை வாரிசுதாரர்களாக அல்லாத்தலா ஆக்கி வைச்சிருவோம் இது மூசா அலே இஸ்லாமருடைய விஷயத்தில் நடந்தது மூசா அலை இஸ்லாமர்கள் தங்களுடைய கவுகங்களை கூட்டிட்டு போயிட்டாங்க செங்கடலில் கடந்து அடுத்த பக்கம் போயிட்டாங்க பிராவுனும் அவனை சார்ந்தவர்களும் அழிக்கப்பட்டார்கள் இப்போ வாழ்ந்து கொண்டு ஃபிராவ்னும் அவனுடைய கவுமுகளும் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஊர் அந்த மிஸ் நாடு எகிப்து நாடு எப்படி ஆச்சுன்னு ஆனால் இப்போ யாருமே இல்லை அந்த இடத்துல காலியாக இருந்துச்சு மூசா அலைஸ்லாம் அவர்கள் தங்களுடைய கவுகளை அழைச்சிட்டு போனாங்க பனி இஸ்ராயில் போனாங்க அதுக்கு பின்னால் ஒரு இடத்துக்கு தங்கி இருந்தாங்க அப்புறம் மன்னிஸ் எல்லாம் அதுக்கு பின்னால் ஷாமுக்கு போனாங்க இப்படி போயிட்டு அப்புறம் திரும்ப மிஸ்ருக்கு வந்தாங்க எயித்துக்கு வந்தாங்க எயித்துக்கு வந்த நேரத்தில் அந்த ஊர் பூரா காலியாக இருக்குது ஆனால் கட்டடங்கள்லாம் இருக்குது நிறைய சொத்துக்கள் இருக்குது பொன்பொருள்லாம் இருக்குது எல்லா விதமான திரவியங்கள்லாம் இருக்குது இப்போ மூசா அலைஸ்லாம் தங்களுடைய கவுகளுக்கு நீங்கள் இதை எடுத்துக்க இதை எடுத்துக்க இதை எடுத்துக்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க முதல்ல எப்படி இருந்தாங்க அடிமைகளாக இருந்தார்கள் பிறன்ட்டு அடிமைகளாக இருந்தார்கள் எந்த உரிமையும் அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது எந்த சுகமும் இல்லாதவர்கள் இருந்தார்கள் பசி பட்டினியாக கிடந்தார்கள் அவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு சூழ்நிலையில் இருந்த அவர்களுக்கு அல்லாஹத்தால அந்த ஊரை பிரதிநிதிகளாக அந்த அவர்களுக்கு அழிக்கப்பட்ட அவர்களுக்கு பிரதிநிதிகளாக இவர்களை அல்லாத்தாலா ஆக்கி வச்சோம் இது மூசாலை சலாத்துடைய கோபுகளை வந்து பின்னாலேயும் வல்லாதாலும் முன்னாலே வந்திருக்கு அந்த விஷயம் வந்திருக்கு இங்கே இவர்களை நாம் பிரதிநிதிகளாக ஆக்கினோம் அந்த இதற்கு முன்னால் உள்ள நபிமார்களுடைய கௌம்கள் அந்த நபி சொன்னதை கேட்காமல் இருந்ததின் காரணமாக அழிக்கப்பட்டார்களே அதே போன்று இவர்களையும் நாம் ஆக்கிவிட்டோம் என்பதாக பொருளாக நல்லது எனக்கு அந்தவும் வியாயத்தில் நம்முடைய ஆயத்துக்களை பொய்யாக்கியவர்களை நாம் நீரிலே அழித்து விட்டோம் நபியை கவனித்து பார்ப்பீராக ரசூல்லா பார்த்து சொல்றது நமக்கு சொல்ற மாதிரி தான் அது நபி நபி கவனிக்கணும் அர்த்தம் அல்ல சுல்லா சல்லா இல்லாம அவர்களுக்கு தெரியும் அவர்கள் மிகப்பெரிய உணர்வுள்ளவர்களாக இருந்தார்கள் விஷயம் தெரிந்தவர்களாக இருந்தார்கள் இருந்தாலும் சொல்லப்படுவது நமக்கு மற்றவர்களுக்காக நபியை கவனித்து பார்ப்பீராக கைஃபகான ஆக்கிரமத்துள் முன்தரியில் எச்சரிக்கப்பட்டவர்களுடைய இறுதி முடிவு எப்படி ஆனது என்று கவனித்து பார்ப்பீராக எச்சரிக்கை செய்யப்பட்டார்கள் அவர்கள் ஆனால் கேட்கல எச்சரிக்கை செய்யப்பட்டவருடைய முடிவு எப்படி ஆனது என்று பார்ப்பீராக என்று அல்லாத்தல்லா சொல்ல வேண்டும் இது நமக்கும் படிப்பினா அலிம் அவர்களுக்கும் ஆறுதலாக சொல்லக்கூடிய வார்த்தை இது இதுக்கு பிறகும் பின்னால அவருக்கு பின்னால் மூக அலைக்கு நாம் அனுப்பினோம் ருசுலன் பல தூதர்களை அனுப்பினோம் இலாஹோமி அவர் அவர்களுடைய கௌமுகரின் பக்கம் சமுதாயத்தின் பக்கம் ஹூத் அலை சாலி அலை இப்ராஹிம் அலிஸ்லாம் அலி ஷாஹிப் அலி இப்படி ஏராளமான நபிமார்களை அந்தந்த கோபுகளுக்கு நம் அனுப்பினோம் தெளிவான ஆதாரங்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள் அல்லா இருக்கிறான் அல்லாவை தான் வரங்கணும் நான் சொல்கிறத கேட்கணும் நான் அல்லாவுடைய தூதர் அப்படின்னு பல ஆதாரங்கள் ஆதாரங்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள் அவர்கள் நம்பக்கூடியவர்களாக இல்லை அந்த ஆதாரங்களையெல்லாம் பிமா கதபு பிஹி எதை அவர்கள் பொய்யாக்கினார்களோ அதன் காரணமாக அதை நம்பிக்கை கொள்ள பிமா கதபு பிஹி மின் கபுலு இதற்கு முன்னால் எதை பொய்யாக்கினார்களோ அதே காரணத்தினால் இவர்களும் நம்பக்கூடியவர்களால் முன்னால் உள்ள நபிமருடைய கோபுகள் என்ன காரணத்தினால் நம்பாம இருந்தாங்க அதே மாதிரி இவங்களும் நம்பாம இருந்தார் கதாரிக்கீன் இப்படித்தான் வரம்பு மீறக்கூடியவர்களுடைய கல்புகளின் மீது இதயங்களின் மீது நாம் சீல் இட்டு விடுவோம் முத்திரையிட்டு விடுவோம் யார் வரம்பு மீறுகின்றார்களோ நியாயம் தவறி நேர்மை தவறி நியாயம் தவறி நடக்கின்றார்களோ அவருடைய இதயங்களை எல்லாம் சீல் வச்சுருவோம் அவங்க ஈமானை கொள்ள முடியாது அல்லாஹாலா திறந்து விட்டா தான் கல்பை திறந்து விட்டா தான் ஈமான் இஸ்லாம் நல்ல வழி நேர்மை என்பதெல்லாம் உள்ளே போகும் அல்லா மூடிட்டான்னு சொன்னால் ஒன்றுமே உள்ளே போகாது அதனால் அல்லாஹால கதா அளிக்க இவ்வாறு தான் நத்து பாழோ நாம் முத்திரையிட்டு விடுவோம் அலா குலூபில் மகத்ததீன் வரம்பு மீறக்கூடியவர்கள் எல்லை மீறக்கூடியவர்கள் அதாவது குஃபுரில் சிறுக்கில் அநியாயத்திலே எல்லை மீறக்கூடியவர்கள் அவருடைய இதயங்களின் மீது நாம் முத்திரையிட்டு விடுவோம் சும்மா பாசனா மீன் பாதிஹி மூசா அஹாஹாரூன் அதற்கு பிறகும் நாம் அவர்களுக்கு பின்னால் இந்த தூதர்களுக்கு பின்னால் மூசா அலை அவர்களையும் அவருடைய சகோதரர் ஹாரூனையும் அனுப்பினோம் இலா ஃபிராவுனி ஃபிராவனிடத்திலும் அவனுடைய கூட்டத்தாரிடத்திலும் நாம் அனுப்பினோம் பி நம்முடைய ஆயத்துக்கள் அர்த்தாட்சிகளை கொண்டு அனுப்பினும் நிறைய முன்னால் வந்திருக்கு அதனால அந்த அர்த்தத்தை மட்டும் சொல்லிட்டு போயிருக்கோம் இடத்திலும் அவருடைய கூட்டத்தாரிடத்திலும் பெருமைத்தார்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் குற்றம் புரியக்கூடிய கூட்டத்தினராக இருந்தார்கள் நிறைந்த நம்மிடத்தில் இருந்து சத்தியம் உண்மை அவர்களிடத்தில் வந்தபொழுது இது பகிரங்கமான செகர் சூனியம் என்பதாக சொன்னார்கள் அவன் மூசா அலைஸ்லாம் தடியை போட்டாங்க பாம்பாச்சு கையை பாக்கெட்டுக்குள்ளே விட்டு எடுத்தாங்க சூரியனை போட்டு பிரகாசமாக இருந்துச்சு வேறு பல அற்புதங்களை செய்து காட்டினாங்க இதெல்லாம் சூனியன்னு சொன்னாங்க ஆல மூசா மூசாலை சொன்னாங்க அத்தகோலூர் நீங்கள் இது செகர்னு சொல்கிறீங்களா சூனியம்னு சொல்கிறீங்களா உங்களிடத்தில் சத்தியம் உங்களிடத்தில் சத்தியத்தை பார்த்து சத்தியத்தை நீங்கள் செஹர் என்று சொல்லுகிறீர்களா உங்களிடத்த சத்தியம் வந்த பொழுது அஹரு நகாதா இது செஹரா ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க இது ஷெஹரா நான் செய்கிறது அப்படின்னு கேட்டேன் செஹரா இருந்தா உண்மையிலே யார் செகர் செய்கின்றார்களோ சூனியம் செய்கின்றார்களோ அவங்க வெற்றி பெற முடியாது செய்யக்கூடியவர்கள் வெற்றி பெற முடியாது அதனால நான் செய்யற காரியம் எல்லாம் செகர் அல்ல அல்லா இடத்திலிருந்து வரக்கூடிய அற்புதம் அது அல்லா காட்டக்கூடிய அற்புதம் என் மூலமாக அல்லா தலா இந்த மொழி சாத்திய உங்களுக்கு காட்டுகின்ற நீங்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் உடைய தூதர் என்று நம்ப வேண்டும் என்பதற்காக சொன்னாங்க அதுக்கு பதில் எங்களிடத்தில் நீர் வந்திருக்கின்றீரா எதன் மீது எங்களுடைய மூதாதையர்களை முன்னோர்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோமோ அதை விட்டு எங்களை திருப்புவதற்கு வந்திருக்கிறீரா என்று கேட்டார் எதன் மீது எங்களுடைய மூதாதர்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோமோ அதை விட்டு அதாவது எந்த வணக்கத்தின் மீது எங்களுடைய மூதாதர்கள் இருந்தாலும் அதில் தான் நாங்கள் இருக்கிறோம் அதை விட்டு திருப்பறதுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்களா திருப்பறது மட்டுமல்ல எங்களை திசை திருப்பி மாற்றி விட்டு லக்குமல் கிபரியா பில்லருந்து இந்த பூமியில ஆட்சி உங்களுக்கு ஆக வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா வந்தீர்களா என்று கேட்டேன் அப்ப தக்குன லக்குமல் கிபரியா ஓ பில்லருந்து இந்த பூமியிலே அதாவது எகிப்தினுடைய மிஷனுடைய இந்த பூமியில ஆட்சி அதிகாரம் உங்கள் இருவருக்கும் ஆகிவிட வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் வந்தீர்களா எல்லாம் கேட்டுவிட்டு நாங்கள் உங்களை நம்பக்கூடியவர்களா இல்லை என்றும் அவர்கள் சொன்னார்கள் யார் அந்த கூட்டத்தார் சொன்னா இவர் பெரிய சூனிய செய்யற ஆள் அதனால நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சூனியக்காரர்களும் ஒன்னா சேருங்க ரொம்ப நல்ல தேர்ச்சி பெற்ற சூனியத்தில் ரொம்ப பெரிய கல்வி க கல்வி கற்றிருக்கக்கூடிய சூனிய கலை கற்றிருக்கக்கூடிய அந்த சாகிர்களை எல்லாம் சூனியக்காரர்களையும் ஒன்றாக கொண்டு வார் அப்படின்னு சொன்னேன் இப்போ கால ஃபிராவின் யோ தூணி மிகுல்லி நன்றாக அறிந்திருக்கக்கூடிய சூனியக்காரர்களை எல்லாம் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொன்னேன் எல்லாம் தேடப்பட்டது எல்லா சூனியக்காரர்களுக்கும் அறிவிப்பு கொடுக்கப்பட்டு அந்த ஊரில் எல்லாத்தையும் வந்து கூஞ்சாங்க விசில் வந்து எல்லாம் சேர்ந்தாங்க ஃபிராவனிடத்தில் பல அம்மா ஜா சஹரத்தூர் அந்த சூனியக்காரர்கள் வந்த பொழுது காலலகு மூசா இப்போ எல்லாம் சீங்கிற இப்போ அதனுடைய விளக்கங்கள்லாம் முன்னால் நிறைய சொல்லப்பட்டிருக்கு ஒரு பெரிய மைதானத்தில் ஒரு அவங்க கொண்டாடக்கூடிய ஒரு பெருநாள் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாளுடைய நேரத்தில் ஒரு மைதானத்தை எல்லாம் ஒன்றா கூடாங்க போல ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் நிற்கிறாங்க அங்கே ஆயிரக்கணக்கான சூனியக்காரர்கள் அங்கே நிற்கிறாங்க அவங்க பெரும் பெரும் கயிறுகளை கொண்டு வந்திருந்தார்கள் அந்த கயிறுகளில் அவங்க சேகர் செஞ்சு மந்திரிக்கிறது பாம்புகளாக ஆக்குறது அந்த கயிறுகள் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஒட்டகங்களில் கொண்டு வரப்பட்டது என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது மூசா அலைசெலாம் அங்கே நிற்கிறாங்க ஹார் அலைஸ்லாம் நிற்கிறாங்க எந்த பொருளும் கிடையாது கையில் தடி மட்டும்தான் இருக்குது அவங்கள்ட்ட இப்போது கேட்டாங்க அந்த சா சா சஹிர் செய்யக்கூடியவர்களை பார்த்து மூசா அலைசுலாம் சொன்னாங்க அந்த பார்த்து சொன்னாங்க காலலகம் மூசா அல்கோ மாதும் முல்கோ நீங்கள் போடுறீங்களோ நாங்கள் போடட்டுமா அப்படின்னு கேட்டாங்க நான் போடட்டுமான்னு கேட்டாங்க அதாவது அந்த கைட்டை செகறு செஞ்சு அதை தூக்கி நீங்கள் முதல்ல போடுறீங்க ஆரம்பிக்கிறீங்களா நான் முதல்ல போடுறேன் அப்படின்னு சொல்லி யார் முதல்ல ஆட்டத்தை ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க காலதகு மூசா மூசா அலை இஸ்லாம் சொன்னார்கள் அல்கு நீங்கள் போடுகிறீர்களா மா அன் து முல்கோன் அல்கூ மா அன் து முல்கோன் நீங்கள் போடுவதையெல்லாம் நீங்கள் போடுங்கள் அல்கூ போடுங்கள் மா அன் து நீங்கள் எதை போட நினைக்கின்றீர்களோ அதையெல்லாம் போடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க வேற ஒரு இடத்துல அல்லாத்தாளா சொன்னால் நீங்கள் போடுவீங்களோ நாங்கள் போடுறதான்னு கேட்டாங்க முதல்ல நாங்களே போடுறோம் அவங்க சொன்னாங்க சரி போடுங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு வருது இந்த இடத்துல பொதுவாக அல்லாத்தாளா சொல்லுகின்ற மூசாலிஸ்லாம் சொன்னதாக அல்கோ மா அன்கும் முல்கோன் எதை நீங்கள் போட வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அதை எல்லாம் போடுங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க பல அம்மா அல்கோ அவர்கள் தங்களுடைய போ போட்ட பொழுது அப்படின்னு தான் இங்கே இருக்குது வேறு இடத்துல தங்களுடைய கயிற்களை போட்ட பொழுது கையில் வச்சுருந்த கயிற்களை எல்லாம் போட்டாங்க கால மூசா மா ஜி செகர் நீங்கள் நீங்கள் நீங்கள் கொண்டு வந்த இந்த செஹர் இருக்கின்றதை இது மா ஜித்தும் எதை கொண்டு இந்த செகரை நீங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றீர்களோ அது இன்னல்லாஹ யுபுத்திலு நிச்சயமாக அல்லா தால அதை பாத்திலாக்கிடுவார் இன்னல்லாஹா யுஸ்ரீ அலல் முமல் அல் முப்சிதீன் பசாாது செய்யக்கூடியவர்கள் குழப்பம் செய்யக்கூடியவருடைய அமலை அல்லாஹால சீராக சரியாக ஆக்க மாட்டான் என்றும் சொன்னார் அதாவது செய்யக்கூடிய அந்த அல்லாத்தலா பாத்திராக்க நீங்க செய்யறீங்க ஷேர் அல்லாத்தலா பாத்திராக்கான் முஸ்திதீன்கள் நீங்க ஷேர் செய்யக்கூடியது என்ன கருத்துன்னு கேட்டா நீங்க பசாது செய்யறீங்கன்னு அர்த்தம் பசாது செய்யக்கூடிய குழப்பம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹத்தலா வெற்றிகரமாக ஆக்கமாட்டான் சீராக ஆக்க மாட்டான் சரியாக ஆக்க மாட்டான் நிலையாக ஆக்க மாட்டான் என்பதா சொன்னார் இப்போ மூசா அலைச்சலாங்க அந்த தடியை போடச்சுடு அந்த நேரத்தில் தான் அல்லாதலாம் சொன்னேன் மூசாலைசெல்லாம் அந்த க கைத்தை பார்த்தாங்க பயந்தாங்க எவ்வளோ பெரிய இது கயிறுகள்லாம் பாம்பு மாறி பெரிய பெரிய பாம்பாக நெலிஞ்சி வருது ஆனால் அல்லாதல முதல்ல சொல்லி வைக்கல இந்த மாதிரி செய்வாங்க உங்கள் கையில் தடி இருக்குது அந்த தடியை போடுங்க பாம்பா மாறும்லாம் சொல்லலை பெரியாருடைய மஜிலை சில பாம்பா மாறிச்சு அவ்வளோதான் அதுக்கு பிறகு பாம்பா மாறுமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் மூசாலை சில தெரியாது மூசாலை சார் நம்ம கையில் தடி இருக்குது பரவாயில்ல பாம்பாகிடும் பரவாயில்லை அந்த தைரியத்தில் இல்லை தடியை நம்பலை அவங்க அல்லாவை தான் நம்பியிருந்தாங்க ஏன்னா அல்லாஹாலா உத்தரவு கொடுத்தா தான் அந்த தடி பாம்பாக மாறும் அல்லாஹ் உத்தரவு கொடுக்கலன்னா பாம்பாக மாறாது இல்லையா வெறும் தடி தான் அது கைத்தடி தான் அது ஒரு மர தான் அது எதுவும் செய்ய முடியாது அதனால் அல்லாஹாலாவை உத்தரவு படித்தா அது மாறும் இப்போ முஃசிதீன்களுடைய செயல்களை அல்லாஹால இஸ்லாக ஆக்கி வைக்க சீராக ஆக்கி வைக்க என்று சொல்லி மூசா அலை அவர்கள் அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள் அதுக்கு பின்னால் இங்கே அடுத்த செய்தி எல்லாம் வே வேறு சொல்லுகின்றான் சரி ச சரித்திரம் என்ன அவங்க போட்டாங்க பெரும் பெரும் பாம்புகளாக ஆகி ஆகி மூசா லைஸ்லாம் ஹார்வன் லைஸ்லாம் இருக்கக்கூடிய அந்த பகுதியை பார்த்து வந்துக்கிட்டு இருக்க பெரிய பெரிய பாம்புகள் அல்லாத்தெல்லாம் அந்த நேரத்தில் உத்தரவு கொடுத்தா உங்கள் கைத்தறிய கீழே போடுங்க அப்படின்னு சொல்லி கீழே போட்டாங்க அது ஒரு பெரிய பாம்பாக போ ஆச்சு முன்னால் போச்சு அங்கே இருக்கக்கூடிய எல்லா பாம்பையும் தூக்கி சாப்பிட்டுச்சு எல்லா பெரிய பெரிய பாம்புகள் டன் கணக்கில் கயிறு எல்லா கயிறும் காணும் எல்லா பாம்பும் உள்ளே போயிடுச்சு சரி எங்கே போச்சு மூசாயச பிறகு தடி எடுத்தாங்க தடி மட்டும்தான் இருந்துச்சு எல்லா பாம்பும் போன இடம் எங்கே போச்சு தெரியாது அல்லாஹாலாவுடைய குதிரத்துக்கு சான்றுது அல்லாஹோடைய அறிவுக்கு சான்றுது அல்லாஹாலா என்ன வேணாலும் செய்ய முடியும் அதை எங்கே போச்சுன்னு வெளித்தோட்டத்தில் பார்க்கும்போது அந்த தடி பாம்பாக மாறி அந்த பாம்பு எல்லா அந்த கயிற்று எல்லா பாம்புகளையும் அந்த சூன்யக்காரில் செஞ்ச பாம்பெல்லாம் சாப்பிட்டுருச்சு அவ்வளோதான் அவ்வளோ இதை பார்த்த உடனே சூரியக்காரர்கள்லாம் பயந்து போய் என்ன பண்ணாங்க உண்மையிலேயே இது ஷெஹர் அல்ல நாம செஞ்சது ஷெஹரு அதாவது கற்பனை கண் கட்டி வித்த ஷர்ன்னு சொன்னாங்க கண் கட்டி வித்த ஆனால் நான் மூசா செஞ்சதை கண் கட்டி வித்த அல்ல அது ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லி உடனடியாக அல்லாஹால நாங்கள் மூசா லைஸ்லாம் ஹார்மன் அலைஸ்லாத்துடைய ரப்பை நாங்கள் ஈமான் கொள்ளுகிறோம் அப்படின்னு ஈமான் கொண்டாங்க ஃபிரௌனு பார்த்தான் நீங்கள் எல்லாம் கூட்டாக சேர்ந்துக்கிட்டு சதி செஞ்சுங்க வந்திருக்கிறீங்க இவர் தான் உங்களுக்கு குரு இவர் தான் கொடுத்து எல்லாம் நீங்கள் வந்திருக்கிறீங்க போல தெரியுது அதனால் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களை தூக்குல யாத்திரா இது பண்ணேன் நீ என்ன செஞ்சாலும் சரி எங்களுடைய ரப்பை நாங்கள் நம்பாமல் இருக்க மாட்டோம் எங்களுடைய ரப்பை நான் அப்படின்னு சொன்னி சாரி சூரியக்காரர்கள் சொன்னார்கள் அப்படிங்கிற சரித்திரங்கள்லாம் சுரத்துவது தாகாவுல அல்லாஹால மிக அழகாக சொல்லி காட்டுகினா சரி அந்த மக்காவாசிகளுக்கு இத்தனை கதைகளையும் சொன்னாலும் கூட அந்த மக்காவாசிகளுக்கு திருந்திராபல இல்லை எல்லா செய்திகளும் அல்லா தாலா சொன்னான் நபிமருடைய சரித்திரங்களை சொன்னான் எந்த சொல்லியும் கூட அவர்கள் திருந்திராப்பல என்பதையும் அல்லாஹால சுட்டி காட்டுகின்றான் இதை நமக்கு படிப்பினையாகவும் மிகப்பெரிய உபதேசமாகவும் அல்லா தால சொல்லி காட்டுகின்றான் இப்படியெல்லாம் சரித்திரங்கள் நடந்து இருக்கின்றன அல்லாகவே நம்பக்கூடிய நாம் அல்லாகவே முழுமையாக நம்பி அவன் என்ன சொல்லுகின்றனோ அவருடைய ரசூல் என்ன சொன்னார்களோ அதன் முறைப்படிக்கு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதில் தான் வெற்றி இருக்கின்றது என்பதை அல்லாஹாலா குறிப்பிடுகின்றான் அத்தகைய நல்ல பண்புகளை நம்மனை இருக்கும் அல்லா தாலா தந்திருள்வாராக واخ دعوانا الحمد لله رب العالمين الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمال لا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له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 وقال موسى يا قوم ان كنتم امنتم بالله فعليه توكلوا ان كنتم مسلمين فقالوا على الله توكلنا ربنا لا تجعلنا فتنه للقوم الظالمين وانجنا برحمتك من القوم الكافرين கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹு தாலாவுடைய கிருபையால் அறுநூற்றி எண்பதாவது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர்பால் எப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது சூரே யூனு என்ற அத்தியாயத்தினுடைய எண்பத்தி ஓரு இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றன நபி மூசா அலை இலாம் அவர்கள் சம்பந்தமாக ஃபிராவனிடத்தில் அவர்கள் சென்ற விஷயம் பற்றி முந்தைய ஆயத்துகளில் குறிப்பிடப்பட்டது அல்லாஹாலா அவர்களுக்கு கொடுத்த மொஜாத் அற்புதங்களின் காரணமாக அவனை இஸ்லாத்தின் பக்கம் அல்லாஹின் பக்கம் அழைத்தார்கள் ஆனால் அவன் அது சூனியம் என்பதாக சொல்லி சூனியக்காரர்களை எல்லாம் ஒன்றுகூட்டி ஒரு போட்டியை நடத்தினான் ஆனால் முசா அலே அவர்களுடைய அந்த மொஜிஸா அந்த சூனியத்துக்கு முன்னால் வெற்றி பெற்றது அல்லாஹத்தாலா இது மாதிரி தவறாக நடக்கக்கூடியவர்களை வெற்றி பெறச் செய்ய மாட்டான் என்பதையும் முந்தைய ஆயத்துகளிலே அல்லாஹாலா சொல்லிக்காட்டினான் மூசா அலிஸ்லாம் அவர்களுக்கு எதிராக பல நூற்றுக்கணக்கான சூனியக்காரர்களை அழைத்து அவர்களை சூனியம் செய்ய சொல்லி மூசா அலி அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்பதாக விரும்பினான் பெறான் ஆனால் அல்லாஹத்தாலாவுடைய சத்திய வாக்கு அது வெற்றி பெற்றே தீரும் குற்றவாளிகள் பாவம் செய்ய கூடியவர்கள் அதை வெறுத்தாலும் சரி அல்லாஹாலாவுடைய சத்தியத்தை வெளியாக்கியவை தீருவான் உண்மைப்படுத்தியே தீருவான் என்பதையெல்லாம் அடுத்த அவசரங்களிலே அல்லாஹாலா சொல்லுகின்றான் ஹக்க பி கலிமா திஹி அல்லாஹால சத்தியத்தை தன்னுடைய களிமாக்களை கொண்டு தன்னுடைய வார்த்தைகளை கொண்டுள்ள சத்தியத்தை உறுதிப்படுத்துவான் வெளியாக்குவான் அவன் அதை பிரபலப்படுத்துவான் சத்தியம் வென்றே தீரும் சத்தியம் வெளிப்பட்டே தீரும் வலவ் கரிகல் முஜிறிமோன் குற்றவாளிகள் காஃபிர்கள் வெறுத்த போதிலும் சரி இவர் வெற்றி பெறக்கூடாது என்பதாக பிறானும் அவனை சார்ந்தவர்களும் விரும்பினார்கள் வெற்றி பெறுவதை அவர்கள் வெறுத்தார்கள் அப்படி இருந்தாலும் அல்லாஹத்தால சத்தியத்தை வெளியாக்கியே தீருவான் அதை வெட்டியாக்கி காட்டினான் அல்லாஹால ஆனால் என்னதான் அற்புதங்களை காட்டினாலும் அங்கே பிராவனுடைய கை ஓங்கி இருந்தது அவனுடைய ஆட்சி அதிகாரம் பெற்றதாக இருந்தது அவன் சர்வ வல்லமை படைத்தவனாக அந்த நாட்டிலே இருந்து கொண்டிருந்தான் ஆகவே அவனுக்கு பயந்து பலர் ஈமான் கொள்ளுவதை நிறுத்தி கொண்டிருந்தார்கள் ஈமான் கொள்ளாமல் இருந்தார்கள் அதையும் அல்லா சொல்லுகின்றான் பொமா ஆமல் இல்லி மூசா இல்லா துர்ரியத்தும் மின் கௌமிகி மூசாவை நம்பிக்கை கொள்ளவில்லை சில மனிதர்களை தவிர துர்ரியத்தும் மின் கௌமிகி அவருடைய கூட்டத்தாரிடத்தில் கூட்டத்தாரில் இருந்து மூசா அலி கூட்டத்தினர் பனி இஸ்ரவேலர்கள் அந்த பனி இஸ்ரவேலர்களிலிருந்து சில நபர்களை தவிர பெரும்பாலானவர்கள் ஈமான் கொள்ளவில்லை மூசா அலிஸ்லாம் அவர்கள் ஏனென்றால் அவனுடைய கூட்டத்தினரையும் பயந்ததற்காக வேண்டி ஈமான் கொண்டால் அவர்களிடத்திலிருந்து துன்பங்கள் ஏற்படும் துன்புறுத்துவார்கள் அடிப்பார்கள் பல்வேறு விதமான இன்னல்களுக்கும் இடையூறுகளுக்கும் உள்ளாக்குவார்கள் அல்லது கொலையும் செய்வார்கள் அவர்களுக்கு பயந்து ஈமான் கொள்ள கொள்ளக்கூடியவர்கள் மிக குறைவானவர்களாகவே இருந்தார்கள் ஈமான் கொண்டவர்கள் அது மாதிரி தண்டனைகளை வேதனைகளை துன்பங்களை அனுபவித்து கொண்டும் இருந்தார்கள் இது பொதுவாக எல்லா நபிமார்களுக்கு உரிய நிகழ்ச்சி நபிமார்களை யார் ஈமான் கொள்ளுகின்றார்களோ அவர்களை அந்த ஊர் மக்கள் பிரமுகர்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய தலைவர்கள் துன்புறுத்துவது தொண்டு வழக்கமாகவே இருந்து காலத்தில் நடந்தது என்பதாக குறிப்பிடுகின்றார் அவருடைய இவர்களை அவர்கள் துன்புறுத்துவதை பயந்ததற்காக வேண்டி சில மனிதர்களைத் தவிர பெரும்பாலானவர்கள் முசா அலி இஸ்லாம் அவர்களை ஈமான் கொள்ளவில்லை நம்பிக்கை கொள்ளவில்லை ஏனென்று சொன்னால் வைண்ண ஃபிராவுன் அல்ல ஆலின் பில்லர் ஃபிரௌன் இந்த பூமியிலே அந்த பூமியிலே அதாவது எகிப்து நாட்டினுடைய பூமியிலே ஆளின் மிக உயர்ந்தவனாக அவன் இருந்தான் பெருமை உள்ளவனாக இருந்தான் கர்வம் உள்ளவனாக இருந்தான் அகம்பாபம் உள்ளவனாக இருந்தான் ஆளின் என்று சொன்னால் உயர்ந்தவன் என்று பொருள் உயர்ந்தவன் சொன்னால் எல்லா வகையிலும் தீமைகளை செய்வதிலே உயர்ந்தவனாக அவன் இருந்தான் அடுத்தவரை துன்புறுத்துவதிலே உயர்ந்தவனாக அவன் இருந்தான் வயல முஷ்ரி நிச்சயமாக அவன் வரம்பு மீறக்கூடியவர்களில் உள்ளவனாகவும் இருந்தான் ஏற்றுக்கொள்ளாதது மட்டுமல்ல முசாலே சலாம் அவருடைய தொல்லை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தது என்பது மட்டுமல்ல யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை துன்புறுத்தினான் என்பது மட்டுமல்ல தன்னையே கடவுள் என்பதாக தெய்வம் என்பதாக அவன் சொல்லி கொண்டிருந்தான் ஒரு இடத்திலே சொன்னான் ஒரு நேரத்திலே சொன்னான் ஆனால் ரப்புக்கும் இல்லா இல்லை நான் தான் உங்களுடைய பெரிய ரப்பு என்பதாக சொன்னான் நான் மிக பெரிய ரப்பு நான் தான் என்னை விட்டுவிட்டு நீங்கள் வேறு எந்த தெய்வத்தையும் கடவுளாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது கடவுள் இருக்கிறாரோ இல்லை அதை பிரச்சனையே இல்லை நான் தான் கடவுள் நான் தான் தெய்வம் நான் தான் பெரிய ஆண்டவன் அதனால் என்னை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் நான் சொல்லுவதை மட்டுமே கேட்க வேண்டும் இந்த வார்த்தைகளின் மூலம் இந்த சொற்களின் மூலமாக அவன் வரம்பு மீறியவர்களிலே உள்ளவனாக இருந்தான் என்றும் அல்லாஹால குறிப்பிடுகின்றான் ஆக அந்த பயத்தின் காரணமாகவே பெரும்பாலானவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கினார்கள் அது எல்லா காலங்களிலும் நடைபெற்று வந்திருக்கின்றது மக்காவிலும் இப்படித்தானே அந்த குறைசியர்களுக்கு பயந்து தலைவர்களுக்கு பயந்து அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்பதற்காக வேண்டிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கினார்கள் பிறகு இஸ்லாம் வலுவடைந்த நேரத்தில் தைரியமாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது ஆமன் துன் பில்லாஹி பாலே தவக்கழு இப்போ அவனுக்கு பயந்துகிட்ட ஈமான் கொள்ளாததின் காரணமாக தங்களுடைய கோபுகளுக்கு பனி ஈஸ்ரவேலர்களுக்கு முசா அலே இஸ்லாமர்கள் சொன்னார்கள் என்னுடைய சமுதாயத்தினரே நீங்கள் அல்லாகவே நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் அவன் மீதே நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் அழகி தவக்கலோ அவன் மீதே நீங்கள் தவக்கொள் வையுங்கள் இங்குண்டும் முஸ்லிமின் நீங்கள் அவனுக்கு வழிபடக்கூடியவர்களாக கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தால் அல்லகவை நம்பிக்கை கொண்டு அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களாக இருந்தால் அவன் மீதே நம்பிக்கை வைத்து நீங்கள் என்னை நம்ப வேண்டும் ஈமான் கொள்ள வேண்டும் இந்த பிராவனுக்கும் அவனுடைய கூட்டத்தாருக்கும் பயந்து கொண்டு ஈமானை விட்டுவிடக்கூடாது ஈமானிலே இணைவதை விட்டுவிடக்கூடாது என்பதை சொல்லுகின்றார்கள் இது நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய சமுதாயத்திற்கு மத்தியிலே கூட்டத்தாரிடத்தில் இப்படி பிரச்சாரம் செய்த பொழுது அல்லஹர் மீதே நீங்கள் முழுமையாக நம்பிக்கை வையுங்கள் உண்மையான பூமீனாக நீங்கள் இருந்தால் முஸ்லீமாக இருந்தால் அவன் மீது தான் நம்பிக்கை வைக்க வேண்டும் பிறோனோ ஃபிரோனுடைய கூட்டத்தாரின் மீதோ நீங்கள் நம்பிக்கை வைக்கக்கூடாது அவன் அப்படி செய்வான் இப்படி செய்வான் அடித்து விடுவான் உதைத்து விடுவான் கொலை செய்து விடுவான் என்ற நம்பிக்கையெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாது அல்லா மீதே நம்பிக்கை வைக்க இப்போ இதை கேட்டவுன்னே சில பேர் ஈமான் புதுசாக ஈமான் கொண்டார்கள் பொதுவாக அந்த கோமுகள் அவர் அவர்களுடைய கூட்டத்தினர்கள் சொன்னார்கள் பகாலு சொன்னார்கள் அதுல்லாகி தவக்கல் நான் அல்லாஹின் மீதே நாங்கள் நம்பிக்கை வைத்து விட்டோம் வைத்துள்ளோம் என்பதாக சொன்னார் அல்லாஹின் மீதே முழுமையாக நாங்கள் தவக்குள் தவக்கொலுக்கு முன்னால் விளக்க சொல்லியிருக்கிறோம் நம்பிக்கை அப்படின்னு வெளித்தோட்டத்தில் சொல்கிறோம் ஆனால் முழுமையாக தன்னை அல்லாஹு தலைவரத்தில் ஒப்படைத்து விடுவது அதுக்கு பேர் தவக்குள் என்பதாக சொல்லப்படும் எனக்கென்று எந்த விதமான கிடையாது எந்த உரிமையும் கிடையாது எந்த விதமான கிடையாது எந்த எண்ணமும் கிடையாது எல்லாமே அல்லாஹுவை சார்ந்தது அல்லாஹுதான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹுதான் எல்லாவற்றையும் நடத்தாட்டி கொண்டிருக்கின்றான் அல்லாஹுதான் என்னை இப்படி இருக்கச் செய்திருக்கின்றான் இப்படி வாழச் செய்திருக்கின்றான் என்ற எண்ணம் வருவதற்கு பெயர் தவக்குள் என்பதாக சொல்லப்படும் இந்த தவக்குள் இருந்தால் எல்லா வகைகளும் எல்லா நிலைகளும் லேசாகிவிடும் எல்லா வகைகளிலும் அல்லாஹாலாவுடைய உதவி கிடைத்துவிடும் குறிப்பிடப்படுகின்றது அது நிறைய சொல்லப்பட்டிருக்கின்றது முசா அலாம் இப்படி பிரச்சாரம் செய்த உடனே தங்களுடைய கவுமுகளுக்கு மத்தியிலே அலல்லாகி தவக்கல்னா அல்லாஹின் மீதே நாங்கள் நம்பிக்கை வைத்தோம் தவக்குள் வைத்தோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹாலாவிடத்திலும் துவா செய்தார்கள் அவர்கள் எங்களுடைய ரப்பே அநியாயக்கார கூட்டத்தினருக்கு சோதனையாக எங்களை நீ ஆக்கிவிடாதே என்றும் துவா செய்தார்கள் இது சோதனையான காலகட்டத்தில் எல்லா முஸ்லீம்களும் கேட்க வேண்டிய துவாயு இன்றைக்கி நம்ம உலகம் முழுவதும் பார்க்குறோம் முஸ்லீம்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் குஜராத்தில் பார்த்தோம் பலஸ்தீனில் பார்த்தோம் ஆப்கானிஸ்தானில் பார்த்தோம் இன்னும் பல ஊர்களில் பல இடங்களில் முஸ்லீம்கள் ஒட்டுமொத்தமாக கூட்டம் கூட்டமாக அழிக்கப்படுகின்றார்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் அதெல்லாம் அவங்களுக்கு அல்லாஹாலாக கொடுக்கக்கூடிய சோதனை ஒரு பித்னா ஒரு துன்பம் இந்த நேரத்தில் இதுக்கு முன்னதாகவே அந்த துன்பங்கள் வருவதற்கு முன்னதாகவே வருகின்ற ஒரு அடையாளம் தெரிந்தால் உடனடியாக அல்லாஹத்தல்லாவிடத்தில் அழுது கேட்டு கெஞ்சி அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்டு இந்த துவாவையும் கேட்க வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அங்கே மூசா ஃபிராவனை பயந்ததின் காரணமாக அவர்கள் ஈமான் கொள்ள தயங்கினார்கள் மூசா அலே சொன்ன உடனே ஈமான் கொண்டார்கள் சில பேர் என்னும் சிலர் ஈமான் கொண்டார்கள் ஈமான் கொண்ட பின்னாலே நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் ஃபிரோனிடத்திலிருந்து எங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் வரக்கூடாது எனக்கா எங்களை காப்பாற்று என்று கேட்கின்றார்கள் ரப்பனா எங்களுடைய ரப்பே லா த ஜால்னா எங்களை நீ ஆக்கி விடாதே எங்களுக்கு நீ ஆக்கி விடாதே ஃபிச்சனத்தல் லில் கோமில் எங்களை லில் கோமில் வாலிமீன் அநியாயக்கார கூட்டத்தினருக்கு குழப்பம் உள்ளவர்களாக ஆக்கிவிடாது அவர்கள் அவர் அவர்களிலிருந்து எங்களுக்கு சோதனை வருமாறு நீ செய்து விடாது அதிலிருந்து எங்களை நீ காப்பாற்ற வேண்டும் என்பதாக கேட்டுக்கொள்ளுகின்றார் ரப்பனா லா தஜால்னா பி ரஹத் கே மினல் கோமில் காபிரீன் இன்னும் எங்களை நீ காப்பாற்றுவாயாக உன்னுடைய அருளின் காரணம் ரஹமத்தின் காரணமாக மினல் கோமில் காபிரீன் காபிரான கூட்டத்தாரை விட்டும் உன்னை நிராகரிக்கக்கூடிய கூட்டத்தாரை விட்டும் எங்களை நீ காப்பாற்றுவாயாக அவை காற்ற காப்பாற்றுவதும் எங்களுடைய தைரியத்தால் அல்ல எங்களுடைய நடவடிக்கையால் அல்ல நாங்கள் ஏதோ நல்லது செய்கிறோம் உன்னை வணங்குகிறோம் அதனால் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு க இதெல்லாம் கிடையாது உன்னுடைய அருளால் காப்பாற்ற வேண்டும் பொதுவாக ஒரு முஸ்லிமான மனிதர் கொண்டிருக்க கொள்ளக்கூடிய நம்பிக்கை என்ன அல்லாஹ் தன்னுடைய அருளால் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கின்றான் நம்முடைய செயல்களால் அல்ல நாம் செய்யக்கூடிய செயல்களோ வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையோ நாம் செய்யக்கூடிய தான தர்மங்களோ இதனால் எல்லாம் அல்லாஹாலாக காப்பாற்றுறது கிடையாது அது ஒரு வழி காரணம் ஒரு சபப் அவ்வளோதான் ஆனால் அசலில் காப்பாற்றுவது அல்லாஹுடைய ரஹமத்தின் மூலமாகத்தான் அதை அவர்கள் கேட்டார்கள் வா எங்களை நீ காப்பாற்றுவாயாக பிறஹமத்திக்க உன்னுடைய அருளின் காரணமாக மினல் கோபில் காபிரே காஃபிரானவருடைய கூட்டத்தாரை விட்டும் காப்பாற்றுவாயாகும் நிர நிராகரிக்கக்கூடிய கூட்டம் உன்னை நிராகரிக்கக்கூடிய கூட்டத்தாரை விட்டும் காப்பாற்றுவாயாகும் சரி இப்போ மூசா அலைசலாம் அவர்களுடைய அந்த கோமுகள் பணிசிறவலர்கள் மூசா அலை அவர்களை நம்பியதின் காரணமாக ஃபிரௌன் அவனை சார்ந்தவர்களிடத்திலிருந்து ஏராளமான துன்பங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டன பலவிதமான துன்பங்களுக்கு இலக்கானார்கள் அப்படி ஆனதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் அவர்கள் குடியிருந்த வீடுகளை எல்லாம் இடித்து தள்ளினாங்க அது மட்டும் இல்லாமல் கொண்டிருந்த மஸ்ஜிதுகளையெல்லாம் கூட இடித்தாங்க நீங்கள் இதிலெல்லாம் வணக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தான் வணங்குன்னா மஸிதில் போய் எல்லாம் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பனி இஸ்ரவேலர்களுக்கு சட்டம் என்னவென்று சொன்னால் அவங்க வீடுகளிலே தொழுது கொள்ளக்கூடாது மசிதுகளில் தான் தொழ வேண்டும் இந்த உம்மத்தினருக்குத்தான் சுல்லா இல்லாதன் சொன்னார்கள் அல்லவா எனக்கு பூமி முழுவதும் தொழும் இடமாக ஆக்கப்பட்டு எந்த இடத்திலே தொழுகையுடைய நேரம் வருகின்றதோ அந்த இடத்தில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் அந்த இடம் சுத்தமாக எந்த இடத்தில் வேண்டுமானாலும் தொடரும் பூமியில் எந்த இடத்துல வேண்டுமானாலும் தொடரும் என்ன சொல்லப்போனால் ஆகாயத்திலும் தொழலாம் ஆகாயத்தில் ஒருத்தர் பறந்துகிட்ருக்கிறார் பறந்துகிட்டு இருக்காருன்னா ஏரோப்ளைனில் போய் பறக்கிறார் அப்போவும் தொடலாம் கடலில் மிதந்துகிட்டு இருக்கார் கப்பலில் போயிட்ருக்கிறார் அப்போதும் தொழலாம் தொழ வேண்டும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் தொழ வேண்டும் தொழலாம் தொழுவதற்குரிய ஏற்பாட்டை வாய்ப்பை அல்லாஹத்தால் தந்திருக்கணும் ஆனால் பனி இஸ்ரவேலர்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் தொழுகைக்காக வேண்டி கட்டப்பட்ட மஸ்ஜித் அங்கே போய் தொழுவணும் ஒரு கட்டணம் கட்டியிருப்பாங்களா அந்த கட்டிடத்தில் தான் போய் தொழுது அது அல்லாத வீடுகளிலோ மற்ற இடங்களிலே தொழுதால் அந்த தொழுகை செல்லுபடி ஆகாது அதனால் அப்படி தொழக்கூடிய இடங்கள் சிலதை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள் அதையெல்லாம் இடித்து தள்ளி விட்டார்கள் ஃபிராவனும் ஃபிராவனை சார்ந்தவர்கள் இப்போ முசா அலை அவர்கள் பார்த்தாங்க இப்படி இடித்து தள்ளிவிட்டாங்க இனிமேல் கட்டவும் முடியாது அவனை எதிர்த்து கட்டா திரும்பவும் இடிப்பான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்கு கவலை ஏற்பட்டது அல்லாஹால சொல்லிக் கொடுத்தான் உபாயம் சொல்லிக் கொடுக்கின்றான் வா ஓஹினா இலா மூசா வ அஹீஹி மூசா அலே இஸ்லாம் அவர்களுக்கும் அவருடைய சகோதரருக்கும் நாம் அறிவித்தோம் சகோதரனாக ஹாரோன் அலே இஸ்லாம் அவர்களுக்கு அப்போ மூசா ஹாரூன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் நபியாக இருந்தாங்க இல்லையா ஒரே நேரத்தில் நபியாக இருந்தாங்க ஒரே நேரத்தில் ரெண்டு நபி ஒரே இடத்துல இருந்தவங்க பல பேர் பல நிகழ்வுகள் இருக்கின்றன இல்லையா ஜக்கரியா அலையலாம் யஹியா அலையாம் அவருடைய மகனார் ரெண்டு பேரும் நபியாக இருந்தாங்க அதே மாதிரி ஜக்கரியா அலி இஸ்லாம் ஹஹயா அலி இஸ்லாம் இருக்கக்கூடிய அந்த காலத்திலேயே ஈசா அலி இஸ்லாமும் இருந்தார்கள் ஆனால் வேறு ஒரு ஊரில் இருந்தாங்க அவங்க பக்கத்தில் சரி இங்கே ஒரே இடத்துல சகோதரர்கள் இருவர் நபியாக ஆக்கப்பட்டு இருப்பது அதேபோல் தாவூத் அலி இஸ்லாம் அவருடைய மகனார் சுலைமான் அலையலாம் ரெண்டு பேரும் நபியாக இருந்தாங்க தகப்பனாரும் மகனும் இங்கே அண்ணனும் தம்பியும் ரெண்டு பேரும் தூதர்களாக ச ரசூல்களாக அல்லாவுடைய தூதர்களாக இருக்கின்றார் நபியாக இருக்கிறார் இப்போ ரெண்டு பேருத்துக்கும் சேர்த்து தான் வகை அறிவித்தோம் அப்படின்னு சொல்றோம் அல்லாத்தால பல இடங்களில் குரான் இல்லை மூசாவுக்கும் அறிவித்தோம் அப்படின்னு இருக்கும் அது ஆனால் ரெண்டு பேர்ல யார் முதல் தரம் உள்ளவர்கள்னா மூசா அலை ஒரு ஆயத்து வருது அந்த ஆயத்தில் இந்த தொடரில் தான் இந்த தொடரில் அதுக்கு விளக்கம் சொல்லப்படுகின்றது மூசா அலை தான் அசல் ரிசாலத்தை பெற்றவர்கள் தூதுவத்தை பெற்றவர்கள் அங்கே போ என்று சொன்ன உடனே மூசா அலை பயந்து சொல்ல கேட்டார்கள் அல்லா தாலத்தில் அந்த ஃபிராவன் ரொம்ப சக்தி பெற்றவன் என்னால் அவ்வளோ பேசுகிறதுக்கெல்லாம் எனக்கு வராது தெரியாது அதனால் நல்லா பேசக்கூடிய என்னுடைய சகோதரர் இருக்கிறார் ஹார்ன் அவர் என்னை விட ரொம்ப நல்லா பேசக்கூடிய மனிதர் அவர் எனக்கு துணையானால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க முன்னாள் சொல்லியிருக்கிறோம் அல்லாஹால ஒப்புக்கொண்டான் சரி நீ போய் ஹார்னையும் உம்முடைய சகோதரர் ஹார்னையும் நாம் நபியாக ஆக்கிட்டோம் ரசூலாக ஆக்கிட்டோம் அவரை அழைச்சிட்டு போகும் அப்படின்னு சொல்லுவோம் அதுல இருந்து ரெண்டு பேருமே நபி ரெண்டு பேருமே ஒரே இடத்துல இருப்பாங்க ரெண்டு பேருமே நபியாக ரசூலாக இருந்தாங்க இங்க ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்தே வகை அறிவித்ததாக சொல்லுகின்றான் அதாவது ஒரு ரிசாலத்து ஒரு தூதுவம் ஒரு தூதுவத்தை ரெண்டு பேர்த்துக்கும் கொடுத்தான்னு அர்த்தம் இவர் தனி நபி அவர் தனி நபி அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கும் சேர்ந்து ஒரே தூதுவம் ஒரே ரிசாலத்து தான் அப்படின்னு அர்த்தம் அதனால தான் இங்கே மூசாவுக்கும் அவனுடைய நாம் அறிவித்தோம் என்று அல்லாஹால சொல்லுகின்றான் என்று விளக்கம் தரப்பட்டிருக்கிறோம் என்ன சொன்ன என்ன நாம் அறிவித்தோம் அன் தபவிகுமா பி மிஸ்ரூதன் உங்கள் இருவருடைய கூட்டத்தினருக்கும் ரெண்டு பேருடைய கூட்டத்தாரது பனி இஸ்ர பனி இஸ்ராயல் அவர்களுக்கு மிஸ்ரு என்ற இந்த ஊரில் நாட்டில் எகிப்தில் வீடுகளை நீக்க இருவரும் உண்டாக்க வேண்டும் என்று நாம் அறிவித்தோம் வீடுகளை உண்டாக்க வேண்டும் அவங்க வீடுகளும் இல்லைப்ப சரியான வீடு குடியிருப்புக்கு இல்லை தொழுகிறதுக்கு இடமும் இல்லை மஸ்ஜிதுகள் கிடையாது இப்போ தொழ வேண்டும் அவர்கள் தொழுக அவர்களுக்கும் இருந்தது ஆனால் எப்படி தொழ தொழுவது வீட்டில் தொழுது கொள்ளக்கூடாது மல்லி மல்லி மஸ்ஜிதில் தான் தொழுகணும் இப்போ மஸ்ஜிதும் இல்லை சரி குடியிருக்கிற்கு வீடாக இருக்கா வீடும் சரியான வீடுகள் எல்லாருக்கும் கிடையாது அதனால் அல்லாஹாலா உத்தரவிட்டால் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தால் வீடு கட்டணும் இப்போ எல்லாத்துக்கும் அந்த மக்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் வீடு கட்டித்தரணும் தொகுப்பு வீடுகள் நீங்கள் கட்டுறாங்களே இப்போ அரசாங்கம் தரணும் அந்த மாதிரி தொகுப்பு வீடுகள் கட்டணும் எப்படி கட்டணம் தெரியுமா வஜாலு புயூ தக்கும் உங்களுடைய வீடுகளை கிபிலாவாக நீங்கள் ஆக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதாவது கிபிலா எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் அந்த வீட்டுடைய அமைப்பு இருக்க வேண்டும் அதாவது கிபிலா இப்போ இந்த பள்ளி மஸித் இருக்குதுன்னு சொன்னால் கிழக்கே வாசல் இருக்குது மேற்கே கிபிலா இருக்குது இது மாதிரி உள்ளே நுழைஞ்சு வந்தோம்னு சொன்னால் அந்த வீட்டுக்குள்ளே கிபிலா வந்து அந்த வீட்டுக்கு நேராக பின்னால் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கணும் இந்த மசித் எப்படி இருக்குது அது மாதிரின்னு வச்சுங்க இந்த மாதிரி வீடுகளை அமைக்கணும் வஜாலு புயூத்தக்கும் குபிலத்தன் உங்களுடைய வீடுகளை குபிலாவாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால் கிபிலாவின் பக்கமாக ஆக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் கிபிலத்தன் வஜாலு புயூத்தக்கும் குபிலத்தன் அப்படின்னு சொன்னால் கிபிலா இருக்கக்கூடிய திசையில் உங்களுடைய வீடுகளை வரிசையாக அமைத்து கொள்ளுங்கள் வீடு வேறு வேறு இடத்துல வேறு வேறு திசைகளில் கட்ட ஒரே திசையில் இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லா தலா உத்தரவு போட்டோம் அது மாதிரி முசா அலி இஸ்லாம் அவர்களும் அவருடைய சகோதரனும் சேர்ந்து மற்றவர்களை வைத்துக்கொண்டு வீடு கட்டினாங்க வரிசையாக வீடு கட்டினாங்க ஒரு லைன் எப்படி இருக்குன்னா இது ஒரு தெருவுன்ச்சுன்னா அந்த தெருவில் ஒரு சின்ன சின்ன வீடுகள் அப்படியே வரிசையாக அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா நேராக கிபிலா இருக்கணும் கிபிலா எங்கே இருந்துச்சாப்பா கிபிலா ரெண்டு ரெண்டு கருத்து இருக்குது பைத்துல் முகத்தஸின் பக்கம்தான் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது பைத்துல் முகத்தஸின் பக்கம் தான் கிபிலா அந்த காலத்தில் அதாவது தொழக்கூடிய அந்த திசை இருந்தது கிபிலானா முன்னோக்குதல் அறுத்தம் கிபிலான்னா அடுத்த வந்து முன்னோக்குதல் இப்போ நம்ம எங்கே முன்னோக்குறோம் காபாவை காபா நமக்கு கிபிலா அதுபோல் அவங்களுக்கு கிபிலா பைத்துல் முகத்தஸாக இருந்தது ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கும் இப்படி தான் ஆரம்பத்தில் அதுக்கு பின்னால் காபாவின் பக்கம் திரும்பி சொல்லி அல்லாத்தலா உத்தரவு கொடுத்தான் அதே மாதிரி அவர்களுக்கு பைத்துல் முகத்தஸ் இருந்தது இன்னும் சில பேருடைய கருத்து இல்லை மூசா அலிஸ்லாம் அவர்களுக்கும் காபா தான் கிபிலாவாக இருந்தது ஏன்னு கேட்டால் மூசா அலையாத்துக்கு பின்னால் தான் தாவூத் அலி இஸ்லாம் சுலைமான் அலி இஸ்லாம்லாம் வர்றாங்க சுலைமான் அலையாம் அவருடைய காலத்தில் தான் வைத்துல் முகத்தஸ் உரிய அந்த மஸ்ஜித் கட்டப்பட்டது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது சில அறிவிப்பின்படி வைத்துல் முகத்தஸ் என்ற மஸ்ஜித் அது ஆரம்பத்திலே காபா கட்டப்பட்ட ஆரம்ப காலத்திலேயே கட்டப்பட்டது எதுவும் அதுக்கு பின்னால் அழிஞ்சு போச்சு நூஹா அலி இஸ்லாத்துடைய வெள்ளப்பிரளயத்தில் அதை புதுப்பித்தது நபி சுலைமான் அலி அவர்கள் அப்படின்னு கருது எப்படி காபாவை இப்ராஹிம் அலி அவர்கள் புதுப்பித்தார்களோ அதுபோன்று காபா ஆரம்பத்திலே இருந்துச்சு அதம் இஸ்லாம் அவர்களும் தவாப் செய்தார்கள் ஹஜி செய்தார்கள் அதுக்கு முந்தைய இருந்துச்சு அதுக்கு பின்னால் நூஹ் அலி அவருடைய காலத்தில் அந்த வெள்ளப்பிரளயத்தில் அது அழிஞ்சிருச்சு அதனுடைய அடையாளம் மட்டும் இருந்துச்சு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாத்தலா உத்தரவு கொடுத்து இப்ராஹிம் அலையாம் வந்து கட்டடத்தை கட்டினாங்க இப்ராஹிம் அலையாம் அவர்கள் அந்த கட்டிடத்தை கட்டி அந்த கட்டிடத்தை நோக்கி தான் தொழுதாங்க காபாவை நோக்கித்தான் தொழுதாகும் இப்போ இப்ராஹிம் அலே இஸ்லாமர்கள் அபுல் அன்பியா நபிமார்களுக்கெல்லாம் தந்தை ஆரம்பத்தில் உள்ளவங்க அதனால் நூ அலி அடுத்த பெரும் நபியாக இருந்தவர் நபி இப்ராஹிம் அலே அவர்கள் அவருடைய சந்ததியில் வந்தவர்கள் தான் மூசா அலி அவர்கள் அந்த சந்ததியில் அந்த தொடரில் வந்திருக்கிறாங்க இப்போ அதுக்கு பின்னால் வந்ததினால இப்ராஹிம் அலே எந்த எதை காபாவாக கிபிலாவாக ஆக்குனாங்களோ அதுதான் இவருக்கு கிபிலா அப்படின்னு மற்றொரு கருத்து சொல்லப்பட்டுருக்கோம் சரி எப்படியோ எந்த பக்கம் இருந்தாலும் சரி எந்த பக்கம் கிபிலாவாக அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்களோ தொழ வேண்டும் என்று இருந்ததை சட்டம் அந்த திசையை நோக்கி உங்கள் வீடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹாலா உத்தரவு போட்ட ஒரே திசையில் இருக்கணும் எல்லாம் ஒரே திசையில் அந்த வீடுகள் இருக்கணும் அப்போ ஒரு லைன் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அடுத்த லைன் போகும்போது அதே மாதிரி அந்த வீடு இங்கிருந்து பார்த்தா அந்த வீட்டுடைய பின்பக்கம் தெரியும் அடுத்த லைனில் அடுத்த தெருவில் அந்த வீட்டுடைய பின்பங்கம் அங்கே தெரியும் அப்படி இருக்கும் அப்படி வரிசையாக எல்லாரும் ஒரே பக்கம் முன்னோக்கி இருக்கக்கூடிய அமைப்பில் அந்த வீடுகளை கட்ட வேண்டும் என்பதாக அவர்களுக்கு நாம் வகை அறிவித்தோம் என்று அல்லாஹாலா சொல்லுகின்றார் அல்லாஹாலா சொல்லி கட்டினாங்க இன்னொரு கருத்து இதுக்கு சொல்லப்பட்டிருக்கு வஜாலு பொய்யூத்தக்கும் கிபிலத்தன் உங்களுடைய வீடுகளை கிபிலாவாக முன்னோக்குகளாக ஆக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு வஜாலு பொய்யூத்தக்கும் முத்த காபிலத்தன் ஃபி ஜெஹத்தின் ஒரே திசையில் ஒரே திசையில் நேராக இருக்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் அதனை ஆக்கிக்கொள்ளுங்கள் ஒரே திசையில் அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கமாக இருக்கணும் அதாவது ஒரு வீட்டுக்கு எதிரில் இன்னொரு வீடு இருக்கணும் ஒரு வீட்டுக்கு எதிரில் இன்னொரு வீடு ஒரு வீட்டுக்கு எதிரில் இன்னொரு வீடு இப்படி இருக்க வேண்டும் என்பதாக ஆக்கிக்கொள்ளுங்கள் என்பதை அப்படி வச்சால் ஒரு வீட்டுடைய வாசல் கிழக்கு பக்கம் இருந்துச்சுன்னா இன்னொரு இன்னொரு வீட்டுடைய வாசல் மேற்கு பக்கம் இருந்துச்சு வீட்டுக்கு எதிரில் எதிரில் வீடுகளை ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற கருத்தும் சொல்லப்பட்டிருக்குது சரி இப்படி ஒரு ஒரு இதில் ஒரு கருத்தையும் அல்லாஹெல்லாம் தெரியப்படுத்துகின்றன ஒரு திசையில் ஒரே திசையை நோக்கி ஒரே லைனாக நேராக வீடுகளை கட்டி அதாவது ஒரே திசையில் அவங்களுடைய வீடுகள் இருப்பிடங்கள் குடியிருப்புகளை அமைத்து கொண்டால் அவர்களுடைய மனோ எண்ணமோ ஒரே மாதிரி இருக்கும் என்பதாக சொல்லப்படுது இப்போ நம்முடைய கிபிலா ஒரே உலகத்தில் எங்கே இருந்தாலும் காபாவை நோக்கி துழ வேண்டும் முஸ்லீம்கள் காபாவை நோக்கி தொழ வேண்டும் காபாவை நோக்கி தொழுவதுடைய ஒரு தத்துவம் என்னவென்று சொன்னால் எல்லா முஸ்லீம்களும் ஒன்றுபட்ட ஒரே மனம் உடையவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அர்த்தம் கருத்து அதுக்கு யாரும் மாறுபட்ட நிலையில் இருக்கக்கூடாது எல்லா முஸ்லீம்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒரே எண்ணம் இருக்க வேண்டும் ஒரு தாய் பெற்றெடுத்த மக்களை போன்று சகோதரர்களாக இருக்க வேண்டும் என்பது அதனுடைய கருத்து என்பதாக விளக்கப்பட்டிருக்கு அதனால் அல்லாஹத்தாலா குரானில் சொல்கிறா யாயு சொல்லதீன ஆமனு அதாவது நீங்கள் ஒருவருக்கொருவர் உங்களுடைய நீங்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக ஆகிவிடுங்கள் என்பதாக சொல்லுகின்றார் இன்னமல் மூ மீனூன்னு எஃகுவத்தும் மூமீன்களெல்லாம் சகோதரர்கள் என்பதால அதெல்லாம் சொல்லுகின்றனர் சல்லல்லா அலிஸ்வலம் அவர்களும் தெரியவான பல ஹதீசுகளை சொல்லி காட்டுகின்றார் அதனால் ஒரு திசையை நோக்கி தொழக்கூடிய ஒரு திசையிலே தங்களுடைய இல்லங்களை அமைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அவருடைய மனம் ஒன்றியிருக்கக்கூடிய ஒரே நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் என்ற கருத்தையும் அல்லாஹால இதில் தெரியப்படுத்துகின்றன அதனால நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த உங்களுடைய கவுமகளுக்கு வீடுகளை அமைத்து கொடுங்கள் அந்த வீடுகள் ஒரே திசையில் இருக்க வேண்டும் வஜாலு உங்களுடைய வீடுகளை ஒரே திசையில் உள்ளதாக ஆக்கி சரி திசையில் ஒரே திசையை நோக்கி வீட்டை கட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ள குடியிருக்கிறது அர்த்தமா ஒரே திசையை நோக்கி அதாவது கட்டுறது நோக்கமே என்னன்னு கேட்டால் முசலா தொழுகையை நிலை நிறுத்துங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள் தொழுகையை நிலை நிறுத்துவதற்காக வேண்டித்தான் அப்படி வீட்டை கட்ட சொல்றேன்னு சொல்றான்ல இன்னொரு கருத்து இருக்கின்றது இப்போ நமக்கு எங்கே வேண்டுமானாலும் தொழுகலாம் மசிதிலையும் தொழுகலாம் வீட்டிலையும் தொழுகலாம் எங்கே தொழுதாலும் கூடும் தெருவுலையும் தொழுகலாம் சுத்தமாக இருந்துச்சுன்னா இது மஸிதலை தொழுகிறதுக்கு கூடுதலான நன்மைகள் உண்டு இல்லையா மஸ்ஜிதில் தொடர்ந்து ஒரு மனிதர் தொழுதாவிட்டால் அவர் குற்றவாளியாக கருதப்படுவார் மஸ்ஜிதில் ஜமாத்தில் கலந்தவில் கலந்து கொள்ள வேண்டிய அது கடுமையான தண்டனை உண்டு என்பதாகவும் சொல்லப்பட்டு இருக்கின்றது இதுவெல்லாம் சமுதாயத்தினுடைய ஒற்றுமையை கருதி சொல்லப்பட்ட பல விஷயங்கள் சரி தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும் எப்படி இருந்தாலும் தொழுகையை நிலைநிறுத்தி தொடர்ந்து அதை தொழுது கொண்டே விடக்கூடாது இது இப்போ அகீமுசலா என்ற இந்த வாசகம் நமக்கு மட்டுமல்ல முன்னால் உள்ள சமுதாயத்தினருக்கும் அல்லாஹாலா தொழுகையை கடமையாக்கி இருந்தான் எந்த சமுதாயம் ஆதமலே இஸ்லாத்திலிருந்து துயாமத்திர வரைக்கும் அரசூல்லா செல்லலா இஸ்லா வரைக்கும் எந்த நபிக்கும் தொழுகையை கடமையாக்காது எந்த நபையும் கிடையாது ஆனால் வித்தியாசம் இருக்கும் நேரங்களில் வித்தியாசம் இருக்கும் மூசா அலை இஸ்லாத்துடைய தொழுகை என்பது ரெண்டு நேரம் காலை தொழுகை மாலை தொழுகை அப்படின்னு இருந்துச்சு சுபுகோடைய தொழுகை மகரிப்புடைய தொழுகை அல்லது இஷாவுடைய நேரத்தில் அந்த கொஞ்சம் நேரத்தை இஷா இருளான பின்னாலே தொழுகிறது எப்படி ரெண்டு நேரம்தான் தொழுகை என்பது இருந்தது அதனால தான் முசா அலி இஸ்லாம் அவர்கள் மேராஜுடைய நேரத்தில் ரசூல்லா இவாசித்திட்ட சொன்னாங்க என்பதாக வரலாற்றில் நம்ம இல்லையா என்னுடைய கவுமுகள் ரொம்ப கவுமுகள் இடத்துல நான் ரொம்ப வேதனை சோதனை பட்டிருக்கிறேன் என் பெரிய சோதனையாக இருக்குது அதனால் போய் குறைச்சிட்டு வாங்க ஐம்பது வருஷத்தில் அன்றைக்கி தொழுவ முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கு காரணம் அவங்க சொன்னதுக்கு காரணமே ரெண்டு நேரமே தொழ முடியாமல் சரியாக தொட முடியாமல் இருந்தாங்க நீங்கள் ஐம்பது நேரம் ஆக எப்படி தொழுவாங்க அதனால் போய் குறைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹால இடத்துல அனுப்புனாங்க அவங்க போய் அஞ்சு பக்தாக அதை ஆக்கி கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிற செய்தி நமக்கு கேள்விப்பட்டிருக்கும் ஆக தொழுகை என்பது எல்லா நபிமார்களுக்கும் இருந்தது என்பதையும் இந்த வாசகம் சொல்லி காட்டுகின்றது ஓ பஷரில் மூமினீன் இப்படி வீடுகளை அமைத்துக் கொண்டு அமைத்து கொடுத்து அவர்களை தொழுகையாளிகளாக ஆக்கி அவர்கள் தொழுது கொண்டிருந்தால் அவர்கள்தான் மூமீன்கள் அந்த மூமீன்களுக்கு நற்செய்தி சொல்லிவிடுங்கள் ஓ பஷிரில் மூமினீன் மூமீன்களுக்கு நச்சு நற்செய்தியை சொல்லிவிடுங்கள் என்ன நற்செய்தி வெகு விரைவிலேயே பிராவனுடைய பிடியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்ற செய்தியை சொல்லிடுங்க நல்ல செய்தி அதுதான் நல்ல செய்தி இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வீட்டை கட்டி பிராவுக்கு பிராவுடைய பிடியிலிருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமே இந்த வீட்டை கட்டி என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்க போறாங்க வெகு விரைவிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரவு இருக்கின்றது அதையும் சொல்லிடுங்கள் என்பதாக சொல்லுகின்ற சரி இந்த வீடு கட்டு வீடு கட்டுதல் அந்தமிக்குமா உங்களுடைய ரெண்டு பேருடைய கூட்டத்தினருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டை அமைத்து கொடுங்கள் மிஸ் யகிப்திலே வீடுகளை அமைத்துக் கொடுங்கள் என்று அல்லாஹலை சொன்னது நீங்கள் ரெண்டு பேரும் தான் அந்த வீடு கட்ட பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹலை வீடு கட்டின பின்னால் அந்த வீடுகளை கிபிலாக ஆக்கி கொண்டு தொழுகையை நிறைவேற்றுவது நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் தொழுகை நிறைவேற்றுங்க அப்படி சொல்லலை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வீடுகளை கட்டணும் வீடுனா மஸித் மாதிரி உள்ள வீடு அது ஒரு சந்தேகம் வரும் உங்களுக்கு அதாவது மசிதில் தான் தொழ வேண்டும் என்று சட்டம் இருக்குது வீடுகளை கட்டி வீடுகளை வீட்டை மசிதாக ஆக்கி கொள்ளுங்க அதை கட்டப்பட்ட அந்த வீட்டை கட்டப்படுகின்ற அந்த வீட்டை தொழுமிடமாக நீத்து செய்து நீங்க கட்டிடுங்க மசிதாகவே அப்போ அங்கே தொழுகிறோம் சரி அப்ப கட்டுறது நீங்க ரெண்டு பேரும் தான் பொருட்படுத்தும் ஆனால் தொழுகிறது எல்லாம் சேர்ந்து தொழுகிறோம் நீங்க ரெண்டு பேர் தொழுத நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் தொழுதுட்டா மற்றவங்களுக்கெல்லாம் அந்த போதுமா எல்லாரும் சேர்ந்து தான் தொழுகும் நீங்களும் தொழுகணும் உங்களுடைய கவுமுகளும் தொழுகணும் சரி இன்னொரு விஷயம் பஷ்ஷரில் மோமி நீன் இங்கே பஷ்ஷீர் அப்படிங்கிற வார்த்தை ஒருமையாக இல்லாத முதல்ல ரெண்டு பேர் அப்படின்னு சொன்னா அப்புறம் எல்லாரும் தொழுங்கன்னு சொன்னா இப்போ பஷ்ஷிர் நீர் நச்செய்தி சொல்வீராக அப்படின்னு சொல்கிறான் இது மூசா அலை இஸ்லாமர்களை பார்த்து சொல்வது இந்த இடத்துல தான் அந்த விளக்கம் எழுதுகிறாங்க அதாவது நீங்கள் ரெண்டு பேரும் நச்செய்தி சொல்லிவிடுங்கள் அப்படின்னு சொல்லலை உங்களுக்கு நற்செய்தி உண்டு அப்படிங்கிற பொது பொதுப்படையான வார்த்தையும் சொல்லலை மூசா அலேஸ்லாம் அவர்களை பார்த்து அல்லாஹால சொல்லுகின்றான் பஷ்ஷிர் நற்செய்தி சொல்லுவீராக நல்ல செய்தியை சொல்லிவிடுவீராக மூமின்களுக்கு என்று அல்லாஹத்தால சொல்லு அப்படின்னா மூசா அலேஸ்லாம் அவர்கள் அசல் நபி அசல் ரசூல் அவங்க கூட துணைக்கு தான் ஹாரூன் அவர்களை நபியாக ஆக்கி வச்சிருந்தான் அதனால ஒரு செய்தியை உறுதிப்படுத்தி சொல்லக்கூடிய நேரத்தில் அது மூசா அலை இஸ்லாமர்கள் மூலமாகத்தான் அதை அறிவிப்பு செய்வான் என்பதும் இங்கே விளக்கப்படுகின்றது அசல் ரசூல் அவர்கள்தான் என்பதை கால மூசா இப்போ அந்த மாதிரி வீடு கட்டினாங்க தொழுகிறாங்க ஆனாலும் அவர்களுடைய பிராவுடைய கூட்டத்தாருடைய அந்த இடையூறுகள் துன்பங்கள் இவங்க தொந்தரவு செய்ய இருந்துகிட்டு தான் இருந்துச்சு இல்லாமல் இருக்காது அதை சமாளித்து கொண்டு அதற்கெல்லாம் ஈடுகொடுத்து கொண்டு அந்த துன்பங்களிலே அகப்பட்டு கொண்டு அவங்க ஈமான் கொண்டிருந்தார்கள் தொழுகையும் நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள் மற்ற மார்க்கத்தினுடைய சட்டங்களையும் செய்து கொண்டிருந்தார்கள் அவர் கடைசியாக மூசா அலிஸ்லாம் சொல்லி சொல்லி பார்த்தாங்க பல தடவை சொன்னாங்க முன்னால் சு ஆலமுற நிறைய விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்குது அதெல்லாம் செஞ்சாங்க என்ன சொல்லியும் கேட்கலை இப்போ மூசா அலையலாம் அவர்கள் ஒரு துவா செய்கிறாங்க அல்லா தால இடத்துல கால மூசா ரப்பனா இன்னக்கைத்தீலத்தம்யா இந்த ஃபிராவனும் அவனுடைய கூட்டத்தாரும் நான் சொல்கிற உன்னுடைய கட்டளைகளை ஏன் ஏற்றுக்கொள்றதில்லை தெரியுமா அவங்க உலகத்தில் ரொம்ப வசதியாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த பூமியில் மிகப்பெரிய வசதியோடு இருக்கிறாங்க தன்னை யாரும் செய்ய முடியாது அசைக்க முடியாது நான் பெரிய கடவுள் தெய்வம் என்பதாக சொல் சொல்லி அத்தோடு மட்டுமல்லாமல் எல்லா வகையான வசதிகளும் அவன்கிட்ட இருக்குது எந்த சக்தியும் அவனை அசைக்க முடியாது அப்படிங்கிற நம்பிக்கை அவன்கிட்ட இருக்கு அதனால் நிறைய பொருள்களை கொடுத்துருக்குற தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் போன்ற ஏராளமான பொருள்களை அவன்கிட்ட இருக்கு அது மட்டும் அவனுக்கு எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் சுகமாக வாழ்ந்துகிட்டு அது ஒரு நம்பிக்கை அவனுக்கு தலைவலி காய்ச்சல் அப்படின்னு வந்தாதான் எல்லாம் அவன் நினைக்கக்கூடிய சூழ்நிலை வரும் தனக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறான் தனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிற நினைவு வரும் எதுவுமே வர்றதில்லை எந்த காய்ச்சலும் கிடையாது தலை இது வரைக்கும் ஒரு தலைவலியும் கூட அவனுக்கு வந்தது கிடையாது முசா அலைஸ்லாம் வர்ற வரைக்கும் அவனுக்கு எந்த தலைவலியும் வந்தது கிடையாது எந்த பிரச்சனையும் எந்த நோய் நொடியும் ஏற்பட்டது கிடையாது உடலில் அதனால் நான் தான் அல்ல அப்படின்னு சொன்னேன் ஏன்னா மற்றவங்கள்லாம் வந்து சொ பார்க்குறான் மற்றவங்க தலை வருதுக்கு தலைவலிக்குது காய்ச்சல் அடிக்குது வைத்த அந்த நோய் இந்த நோயின் பலர் பல மனிதர்களுக்கு நோய்களை சொல்லுகின்றார்கள் ஆனா இவனுக்கு எந்த நோயும் வந்ததில்லை நோய் வராமல் இருக்கின்ற காரணத்தினால் அவன் என்ன நினைச்சுக்கிட்டான் எல்லாத்துக்கும் நோய் வருது எனக்கு நோய் வருது அப்போ நான் தான் இல்லை முடிவு பண்ணான் கால மூசா ரப்பனா மூசா அலிஸ்லாம் சொன்னாங்க எங்களுடைய ரப்பே இன்னக்க ஆத்தை நீ பிறனுக்கும் அவனுடைய கூட்டத்தினருக்கும் ஜீனத்தன் வாம்பாளன் அலங்காரமான பொருள்களையும் சாதாரணமான மற்ற பொருள்களையும் நீ கொடுத்திருக்கின்ற ஜீனத் அப்படின்னா அலங்காரம் அர்த்தம் அலங்காரமடிகளுக்கு என்ன கருத்து அப்படின்னு சொன்னால் அதாவது மனிதனுடைய அத்தியாவசிய தேவைக்கு அத்தியாவசியமான பொருள் அல்ல அதை அல்லாத வேறு பல பொருள்களை அவனுக்கு நீ கொடுத்துருக்கின்ற நிறைய பொருள் தங்கம் வைரோ வயடூரியோ இதெல்லாம் இல்லாமல் மனிதன் வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் மனிதன் அதை இருந்தால் தான் வாழ முடியும் அப்படிங்கிறது தங்கம் இருந்தால் தான் வாழ முடியுமா வெள்ளி இருந்தால் தான் வாழ முடியுமா வைரம் வயடூரிய இருந்தால் தான் மனிதன் வாழ முடியுமா இல்லைன்னா ஊற்ற போய்டுவோனே அப்படிலாம் ஜீனத் அப்படின்னா அலங்காரமான பொருள்கள் ஏதாரமான அர அலங்காரமான பொருள்களை அவனுக்கு நீ கொடுத்திருந்தாய் அம்பாலன் இன்னும் சில பொருள்களையும் கொடுத்திருந்தாய் இந்த பொருள் அம்பால் அப்படின்னு சொன்னால் மால் அப்படின்னு பண்மை அதாவது மனிதனுக்கு தேவையான பொருள்கள் காசு பணம் அதாவது தானியங்கள் உடைகள் இது மாதிரி உள்ள அம்பால் இந்த பொருள்களையெல்லாம் நீ கொடுத்திருந்தாய் அலங்காரமான பொருள்களையும் சாதாரணமான பொருள்களையும் அவனுக்கு நீ கொடுத்துள்ளாய் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் அப்ப சிரமம் இல்லாமல் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் மன கஷ்டமில்லாமல் வாழக்கூடிய அமைப்பிலே அவருடைய ஒரு வச வாழ்க்கை வசதியின் ஏற்படுத்தி தந்திருக்கின்றாய் ரப்பனா லி அன்சபி அடிக்க இந்த வசதிகளை எல்லாம் அவன் என்ன பண்ணிட்டாங்க கேட்டால் மனிதர்களை உன்னுடைய பாதையை விட்டு தடுப்பதற்காக வழி தவறச் செய்வதற்காக ஆக்கி கொண்டான் ரப்பனா எங்களுடைய திரும்ப சொல்லுகின்றார்கள் நீ யுகிலு ஆன்சபீரிக்க உன்னுடைய வழியை விட்டும் அவர்கள் மக்களை தடுப்பதற்காக வேண்டி கொண்டார்கள் இதை தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொருளை வசதியான அந்த பொருளை அல்லாஹுடைய பாதையை விட்டு மக்களை தடுப்பதற்காகவே உபயோகப்படுத்திக் கொண்டார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் அல்லாஹால கொடுத்தது பொதுவாகவே செல்வத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குது ஒரு மனிதனுக்கு செல்வம் கொடுப்பது கொடுக்கப்படுவது அல்லாஹால மூலமாக கொடுக்கப்படுவது பொருள் கொடுக்கப்படுவது அல்லாஹத்துடைய அருளை அந்த மனிதனுக்கு கொடுப்பதற்காக வேண்டியும் இருக்கலாம் அல்லது அல்லாஹுடைய தண்டனை கொடுப்பதற்கும் இருக்கலாம் பொருள் கொடுக்கப்படுவது அதுலிருந்து ஏமாந்தரக்கூடாது என்பதாக சொல்லப்பட்டிருக்கு அதை இங்கே சொல்லி காட்டுகின்றான் பிராவுனுக்கும் அவருடைய கூட்டத்தாருக்கும் அலங்காரமானவற்றையும் பொருள்களையும் நீ கொடுத்துள்ளாய் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நீ யுல்வான் சபீகிக்க ரொம்ப நாள் நீ யுல்லுவான் சபீனிக்க உன்னுடைய பாதையை விட்டும் தடுப்பதற்காண்டி அதை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் என்பதால் பொதுவாகவே பொருள் நிறைய இருந்துச்சு காசு பணம் நிறைய இருந்துச்சுன்னா உலகத்தில் எல்லாத்தில் குரானில் பல இடங்களில் சொல்கிறான் வழக்கத்தில் அனுபவத்தில் பார்க்குறோம் ஒருவர் சொல்லலாம் இப்போ நான் சொல்லுவேன் என்டெல்லாம் காசு வந்துச்சுன்னா அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன் ரொம்ப நல்லா நடந்துக்குவேன் ரொம்ப நீதமாக இருப்பேன் நேர்மையாக இருப்பேன் தொழுகையை விட மாட்டேன் ஒரு நூறு பள்ளியாசலாவது கட்டுவேன் அப்படின்லாம் சொல்லுவேன் ஆனால் காசு வந்துச்சுன்னா சுத்தமாக மாறிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்னங்க அப்போ சொன்னீங்களே சொன்னேன் இப்போ அது சாத்தியமில்லை அப்படின்றோம் அப்போ பணம் வந்துச்சு காசு பணம் நிறைய ஆச்சு அப்படின்னு சொன்னாவே ஒரு விதமான மனம் இருக்கம் ஏற்பட்டு மனம் இறுக்கம் ஏற்பட்டு போய்டும் கடுமையான சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும் அந்த பொருளை திரட்ட வேண்டும் என்பதற்காகவே பொருளை சேமித்து வைக்க வேண்டும் என்பதற்கு அதை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே பல்வேறு விதமான உபாயங்களை கையாள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும் அப்போ மன இறுக்கம் மன கஷ்டம் மனத்தில் பல்வேறு விதமான தீமைகள் நிறையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும் எல்லாம் தலைக்குறில் பல இடங்களில் சொன்னேன் பெருமை மற்றவர்கள் மற்றவர்கள் பெருமை அடிக்கக்கூடியது அகம்பாவம் இவெல்லாம் ஏற்பட்டு போயிடும் பார்க்குறோம் பணம் இருப்பதன் காரணமாக பல பேர் நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது பார்க்குறேன் ஏன்னா ஒன்றும் செய்ய முடியாது அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க பணத்தின் காரணமாக பண திமிர் பெரும் பெரும் மனிதர்கள் எல்லாம் வீழ்ந்து விட்டார்கள் பணம் இருப்பதன் காரணமாக பல்வேறு விதமான தீமைகளைத்தான் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமே தவிர நல்லதை செய்வது என்பது மிக குறைவாகவே இருக்கும் அப்படியே நல்லவற்றை செய்தாலும் கூட அது இஹ்லாசான முறையில் அல்லாவுக்காக வேண்டியிருக்காது இப்படி எல்லாம் பல விஷயங்கள் இருக்கு அதனால் சொல்லுகின்றார்கள் ரப்பனா இல்ல இல்ல உன்னுடைய வழியை விட்டும் மக்களை அவர்கள் வழிகடுப்பதற்காக வேண்டி அந்த பணத்தை உபயோகித்துக் கொண்டார்கள் உபயோகித்து கொண்டு இருக்கின்றார்கள் இப்போ நீ என்ன செய்யணும்னு கேட்டால் முசாரி இஸ்லாம் சொல்றது காரணம் கேட்டால் இப்படி எல்லா நீ செல்வத்தை கொடுத்துருக்குறவங்களுக்கு அதை வச்சுக்கிட்டு இவங்க எல்லாவுடைய பாதையிலிருந்து மக்கள் எல்லாம் தடுக்கிறாங்க தாங்களும் வந்து நேர்வழிக்கு வர்றது இல்லை மக்களை துன்புறுத்துகின்றார்கள் அதனால நீ என்ன செய்யணும் ரப்பனா எங்களுடைய ரப்பே என்னுடைய ரப்பேன்னு சொல்ல பாருங்கள் எங்களுடைய ரப்பே எங்களுடைய எல்லாத்தையும் சேர்த்துன்னு சொல்கிறாங்க பொதுவாக துவா கேட்கும் பொழுது என்னுடைய ரப்பே அப்படின்னு கேட்காம என்னுடைய ஆண்டவனே என்னுடைய ரப்பே என்னுடைய எஜமானே அப்படின்னு எங்களுடைய யஜமானி அப்படின்னு கேட்டால் அது வந்து ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு விஷயம் கூட அதே மாதிரி எல்லா மனிதர்களையும் நாம் சேர்த்துக்கொள்வதன் காரணமாக எல்லாருடைய அருளும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் எங்களுடைய ரப்பே ரப்பிஸ் இத்து அலா அம் அவருடைய பொருளின் மீது நீ முத்திரையிட்டு விடுவாயாக பொருளை அழித்து விடுவாயாக ஏ துமேஸ் அப்படின்னு அழித்து விடுவாயாக தமஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு பொருளை அதனுடைய உருவத்திலிருந்து வேறொரு உருவமாக மாற்றுவது ரெண்டு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்குது ஓம் சுக் அதை அழித்து விடுவாயாக அப்படின்னு ஒரு அர்த்தம் அல்லது ஓம் சுக் அதை நீ மாற்றி விடுவாயாக அப்படின்னு அர்த்தம் ஒரு பொருள் மனுஷன் குரங்காக மாறிட்டான் குரங்கு மனுஷனாக மாறிடுச்சு ஆம்பளை பொம்பளையாக மாறிட்டான் பொம்பளை ஆம்பளையாக மாறிட்டான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களுடைய இந்த அலங்கார பொருள்களை எல்லாம் நீ மாற்றி விடுவாயாக வேறொரு பொருளாக மாற்றி விடுவாயாக அப்படின்னு துவா கேட்டாங்க முசா அலை ரப்பிஸ் அலா அம்வாலி சரி அவனுடைய பொருள்கள் எவ்வளோ இருந்துச்சு அவனுடைய காலத்தில் இருந்த காரூனை பற்றியே சொல்லப்பட்டிருக்கு குரால் அல்லாத்தால சொல்கிறான் அவன் வச்சிருந்த பெட்டியில் பூட்டி பூட்டி வச்சிருந்தான் நிறைய பெட்டிகள் பூட்டி வை பெட்டியில் வந்து பொருள்களை போட்டு பூட்டி வச்சிருந்தான் தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் நவரத்தினங்கள் இவையெல்லாம் இருந்துச்சு ஏராளமான பொருள்கள் இருந்துச்சு அந்த பொருள்களை பெட்டியில் போட்டு பூட்டி பூட்டி அந்த பூட்டுக்குரிய சாவிகள் இருந்தன அந்த சாவியை மட்டும் ஒட்டகத்தினோர் பெரும் கூட்டம் சுமக்கக்கூடிய அளவுக்கு சாவிகள் இருந்தன அப்படின்னு எல்லாத்தெல்லாம் சொல்கிறோம் பொருள் அல்ல பொருள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெட்டி கூட்டப்பட்டு இருக்கின்றது அந்த பூட்டுகளுக்குரிய சாவி ஒரு பூட்டுக்கு ஒரு சாவி தானே இருக்கும் சரி டூப்ளிகேட் ஒன்று இருக்கலாம் ரெண்டு இருக்கலாம் இல்லை இப்போது மூன்றா மூணு சாவி வருது அவ்வளோதான் சரி மூணே வச்சுங்களேன் அப்படின்னு சொன்னால் ல தனு சுஸ்மத்தன் ஒரு ஒட்டக கூட்டத்தை அது கணக்கச் செய்யும் என்பதாக லாஹத்தெல்லாம் சொல்லுகின்றான் ஒரு ஒட்டக கூட்டம் அப்போ ஃபர்ஸ்டினு எழுதுகிறாங்க எழுபது ஒட்டகம் அப்படின்னு சொல்றேன் எழுபது ஒட்டகங்கள் சுமக்கக்கூடிய அளவுக்கு சாவி மட்டும் இருந்தால் வெட்டி எத்தனை இருக்கும் பெட்டிக்குள்ளே பொருள் எவ்வளோ இருக்கும் இது காரூனுக்கு கொடுக்கப்பட்டது காரூன் என்பவன் ஃபிராவுனுடைய பிரஜைகளிலே ஒருவன் அந்த ஊரில் ஒரு பிரஜை ஆள் அவ்வளோதான் அப்போ ஃபிராவுனுக்கு அவ்வளோ சுற்று இருக்கும் குறிப்பிடுகின்றார்கள் அந்த மிஷிர் எஹிப்து நாட்டிலிருந்து தூரமாக ஏதோ ஒரு ஊ ஒரு ஊர் சொல்லுவாங்க அது பக்கத்தில் கொஞ்சம் ஒரு ப ஐம்பது நூறு கிலோமீட்டர்னு வச்சுங்களேன் தூரமாக உள்ள ஒரு ஊர் இதுக்கு நிறைய மலைகள் இருக்குது அந்த மலை பகுதிகள் பூராவுமே அவனுக்கு சொந்தமாக இருந்துச்சு அது பூராமே தங்கம் வைரம் வைடூரியங்களாக அவனுக்கு ஆக்கப்பட்டிருந்தது என்பதுதான் மலைகளே அல்ல அந்த பகுதிகளில் அந்த பொருள்களை எல்லாம் வச்சுருந்தான் இப்போ இங்கிருந்து அவ்வளோ இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு தங்கமும் வைரமும் வைடூரியமாக கொட்டி கிடந்தது அவனுடைய ஆட்சியில் அப்படின்னு சொன்னால் இருக்கும் அது அவ்வளோ பொருள் இருந்ததின் காரணமாகத்தான் அவனுக்கு திமிரு மக்களை எல்லாம் வழி எடுத்துக்கொண்டு தான் தன்னை அல்லான்னு சொன்னான் பெரிய அல்லான் அல்லான்னு சொன்னான் இப்போ நீ என்ன பண்ணு கேட்டால் இந்த பொருளை பூராத்தையும் மாற்றிடணும் சுத்தமாக எல்லாத்தையும் அழிச்சிடணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அதாவது ரப்ப நத்துமிசாலா அம்பாலிகின் பொருளை நீ வந்து மாற்றி விடு அல்லது அழித்து விடு என்று சொன்னால் அது மாற்றித்தான் விட்டப்பட்டது அது அந்த பொருள் வேறொரு பொருளாக மாறிப்போச்சு என்ன பொருளாக மாறி எல்லாமே கல்லாக மாறிடுச்சு சுத்தமாக தங்கம் வெள்ளி வைரம் வயிறு பூரா வெறும் கருங்கல் மாதிரி ஆயிடுச்சு பூராமே கருங்கள் மட்டுமல்ல அந்த த பொருள்கள் மட்டுமல்ல அந்த பொருள்களோடு இருந்து கொண்டிருந்த மனிதர்களும் கூட கற்களாக மாற்றப்பட்டு விட்டார்கள் வரலாற்றில் சொல்லப்படுகின்றது ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் படுத்திருந்தாங்க இந்த துவாவின் போது அல்லாஹத்தாலா ஒப்புக்கொண்டான அந்த துவாவை மாற்றிட்டான் அந்த ரெண்டு பேரும் அப்படியே இருக்கக்கூடிய கணவன் மனைவி படுத்த நிலையில் இருக்கக்கூடிய நிலை கல்லாக அப்படி ஆகி கிடந்தார்கள் அந்த கல் ரொம்ப நாளாக இருந்துச்சு அதை பார்த்துட்டு சரி இப்படி ஒரு சாமி இருக்கும்போதுன்றது அதை வணங்க ஆரம்பிச்சான் இப்போ பார்க்குற மாதிரி அந்த மாதிரி கல் நிறையா நிர்வாணமாக சாமி சில பேர் இருப்பாங்க சாமிகள் பூரம் பொம்பளை சாமி பூரம் இருக்கும் ஏன்னா யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி ஏற்பட இது மூசாலை சலாத்துறை காலத்தில் ஏற்பட்டது தான் என்பதாகவும் குறிப்பிடுகின்றார்கள்